ீதிமூர் சுஷிகேந்திரம் டைபாயனம் சூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்கம் மது வித்தியை ேத்தி ஸ்தமே ஷா த்தமே வியதிரவிடம் மேவ மேவேவோயோ வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருபியோபரன்தோமைவாஹமஸ்மிபனிஷத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களுக்கு அர்த்தம் பார்க்கறதுக்காக வேண்டி நாம் முகவரையாக சில விஷயங்களை பார்க்குறோம் இந்த உலகத்தில் துன்பம் வராமல் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு துன்பம் வராமல் நம்ம எப்படி வாழ்கிறது துன்பம் நம்மளை தாக்காமல் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயும் அப்படி அதையும் மீறி துன்பங்கள்லாம் வந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக வரதான் போகிறது தெரியும் அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிற விஷயத்துலேயும் இந்த உலகத்துலையே நம்முடைய தேசத்தில் அதுக்கான வழிமுறைகள் வேதங்கள் வாயிலாக உபதேசிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் காலையில் நான் சொன்ன விஷயம் உலகத்தில் வேறு எங்கேயாவது இருக்கா என்ன முறைகள் இருக்குது தெரியாது ஆனால் நம்ம உபநிஷத்தை படிக்கிறோம் உபநிஷத்தை படிக்கிற போது இது உபனிஷத்து வந்து வேதங்களுடைய ஒரு பாகத்தில் தான் இருக்குது அதனால்தான் இந்த விஸ்தாரமான சிந்தனை நமக்கு தேவைப்படுகிறது ஆக இந்த பாரத தேசத்தில் காலங்காலமாக வைதிக தர்மம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த வைதிக தர்மம் இதுக்கு தான் ஹிந்துவிசம்னு சொல்கிறோம் எல்லோரும் பல பரவலாக சொல்கிறது ஹிந்துவிசம் தான் இதுக்குள்ளே பல அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் மூலம் இதுங்கிறது யாருக்கும் ரெண்டாவது அபிப்பிராயம் கிடையாது நமக்குள்ளே எத்தனை விதமான குரூப் இருந்தாலும் வைஷ்ணவிசம் ஷைவிசம் இந்த மாதிரி துவைத்தம் விசிஷ்டாத்வைதம் அத்வைதம் இந்த மாதிரி சாஸ்திரங்கள் எதாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் பரம மூலம் வேதங்கள் தான் இந்த தேசத்திலேயே வேதங்களை எதிர்த்து தோன்றின மதங்களும் இருக்குது அதையும் நாம் மறுக்கலை இதே பாரத தேசத்தில் வேதங்களை எதிர்த்து தோன்றின மதம் பிரசித்தமானது பௌத்த மதம் ஆனாலும் வேதத்தோட தாக்கம் அவர்கள்ட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர்கள் வைதிகர்கள் வைதிகர்களாக இருந்து தான் காலப்போக்கில் அவர்கள்ட்டுக்கு மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுருக்கு அதெல்லாம் நமக்கு நிறைய சரித்திர ஆதாரங்கள்லாம் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது பௌத்தர்கள் ஜெயினர்கள் இந்த மாதிரி வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத மதங்களும் நம்ம தேசத்தில் இருக்குது மற்ற மதங்கள்லாம் வெளிநாட்டிலருந்து வந்த மதங்கள்லாம் வேறு நம்முடைய பாரத தேசத்தில் வேதம் அது நேர்முறையாக நேரடியாகவோ எதிர்மறையாகவோ வேதங்களுடைய தாக்கம் இல்லாத மதம் கிடையாது ஏன்னா வேதம் அனாதியாக இருக்குது அநாதின்னு சொன்னால் என்ன எப்போ இருந்து இருக்குதுன்னு எனக்கு தெரியாது யாரோ ஒரு குறிப்பிட்ட ஆள் எழுதின புஸ்தகம் இல்லை ஒரு மத தலைவர் வந்தார் ஒரு மத தூதர் இறைவனுடைய தூதர் வந்தார் அவர் வந்து சொன்னது தான் வேதங்கள் அப்படிங்கிறது நம்மள்கிட்ட இல்லை நம்ம வேதங்கள்லாம் எத்தனையோ ரிஷிகள் சொன்னது பார்த்தா ஒரு ஒரு வேத மந்திரங்களையும் பார்த்தா இப்படி இந்த ரிஷி சொல்கிறார் இப்படி இந்த ரிஷி சொல்கிறார் இங்கே எந்த புத்தகத்தை எடுத்தாலும் அப்படி தான் இருக்கு இந்த விஷயத்தில் இந்த ரிஷி இப்படி அபிப்பிராயப்பட்டிருக்கார் இந்த ரிஷி இப்படி சொல்லியிருக்க அப்படிதான் நிறைய இருக்கு தப இதி தப்போ நித்ய பௌரு சிஷ்டிஹி பௌரு சிஷ்டின்னு ஒருத்தர் சொன்னார் சுவாத்தியாய பிரவச்சனே ஏவேதி மௌத்கல்யர் வந்து இப்படி சொன்னார் சத்யமிதி சத்யவச்சா ராதீதரஹா இப்படி சொன்னார் பிரம்மசூத்திரத்தில் எடுத்தால் இது இது பாதராயணுலோமிஹி இப்படி எத்தனையோ ஆச்சாரியர்கள் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி தான் அதெல்லாம் சேர்த்து தான் ஒரு புஸ்தகமாக இருக்குது ஒரே ஒரு விஷயத்தை பற்றி இவருடைய கான்ட்ரிபியூஷன் திங்கிங் என்ன அப்படி தான் இருக்குது புஸ்தகங்கள்லாம் படித்து பார்த்தா எல்லா புஸ்தகம் அப்படி தான் இருக்குது பிருகதாரண்ய உபநிஷத்தாக இருக்கட்டும் சாந்தோக்கிய உபநிஷத்தாக இருக்கட்டும் ஏகப்பட்ட ரிஷிகளெல்லாம் சொன்னது தான் அவங்கவுங்க அந்த என்ன மந்திர திரஷ்டாரகாங்கிறோம் அவங்களையெல்லாம் அந்த மந்திரங்களெல்லாம் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க இதில் பெண்களும் உண்டு ருக்வேதத்தில் நிறைய பெண்கள் ரிஷிக்காகான் இருக்கார் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த மந்திரங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னவர்கள்லாம் இருக்காங்க நம்ம இந்த வேதனையில் ஒரு ஆர்டிக்கலே எழுதி போட்டிருந்தோம் ரிஷிகாகா ருக்வேதத்தில் சொல்லப்பட்ட பெண் ரிஷிகள் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் ஆக இந்த வேதங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த தேசத்தில் காலங்காலமாக இருக்குது வேதங்கள் இன்னைக்கும் பயன்படுறது வேதங்களை முழுசாக நம்ம பயன்படுத்துகிறோமோ இல்லையோ வேதங்களுடைய கருத்துக்கள் இன்றைக்கும் பயன்படுறது அதனால தான் திருமூலர் சொன்னார் வேதத்தை விட்ட அறம் இல்லை திருமூலர் வேத சிறப்புன்னு எழுதினார் வேதச்சிறப்பு ஆகம சிறப்பு அப்படின்னு தான் தொடங்குகிறார் கடவுள் வாழ்த்துக்கப்புறம் கடவுளை ஐம்பது பாட்டில் வாழ்த்துறார் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறார் முடிக்கிற போதும் ஸ்தோத்திரம் பண்ணுறார் திருமந்திரத்தில் இப்போ தொடங்குற போது கடவுளை பற்றி ஒன்றவன் தானேன்னு தொடங்கி கடவுள் வாழ்த்த நிறைவு செய்ததுக்கு பிறகு வேத சிறப்பு ஆகம சிறப்பு இதெல்லாம் சொல்கிறார் அப்போ வேதத்தை விட்ட அறமில்லை வேதத்தில் ஓதத்தகும் அறமெல்லாம் உழ உன்னோட ரேஷனல் தாட்டை தூக்கி போடுங்கிற தர்க்கவாதத்தை விட்டு இதெல்லாம் சூப்பர் சொல்லாதே உனக்கு இது விஷயம் தெரியாமல் சூப்பர்ஸ்டிஷன்லாம் பேசப்படாது தி சுவாமிஸ் ஆர் ப்ரமோட்டிங் சூப்பர்ஸ்டிஷனுங்கிறான் இப்போ இத்தனை காலம் காலங்காலமாக இருக்கிற வேதங்களையும் சாஸ்திரங்களையும் சூப்பர்ஸ்டிஷன் சொன்ன ஹைப்போ இன்னும் இன்னமும் அவங்களுக்கு ஒரு பாஷை தெரிஞ்சு கொடுத்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ இங்கே இருக்கிற எல்லாம் சாஸ்திரங்கள்லாம் இப்போ நம்ம மாதிரி பார்க்கவே முடியாது இது மாதிரி ரேஷனல் திங்கிங்கெல்லாம் பார்க்கவே முடியாது இப்போ சமீபத்தில் சுங்கேரி ஜகத்குரு இந்த வாக்கியார்த்த சதஸு பார்த்தேன் யூடியூப்லேயே போட்டிருக்காங்க அது கணபதி வாக்கியார்த்த சதஸ் இந்த அதாவது ஒரு ஒரு பிரமாணத்தினால் தெரிஞ்சுக்க முடியிறதோ இன்னொரு பிரமாணத்தினால் தெரிஞ்சுக்க முடியாது எப்படிங்கிறத பற்றி ஒரு சதஸே நடக்கிறது அனதிகச்சார சொல்லி நியாயசத்தில் ஒரு விசாரம் அவ்வளோ பேர் விசாரம் பண்ணுறாங்க சுங்கராச்சாரியரை யோசிக்கும்படி பண்ணுறாங்க பண்டித்தர்கள்லாம் சுற்றி உட்காந்துருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு ரேஷனல் திங்கிங் நம்மள்ட இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன் ரேஷனல் திங்கி நம்ம நியாயசாஸ்திரங்கள்லாம் படித்தா தான் தெரியும் ரேஷனல் திங்கிங்னா என்னன்னு அப்படி நினைக்கிறாங்க சொல்கிறது இந்த ஜனங்களுக்கு பாவம் அறகுறையாக என்ன சாஸ்திரத்தில் டெப்த்து என்னன்னு தெரியாமல் மேலெழுந்த வாரியாக சொல்லக்கூடாது இல்லையா அதுக்காக சொல்கிறோம் அவங்க அஜானத்தினால சொல்கிறாங்க நம்ம அதை ஒன்றும் பெருசாக நினைக்க போகிறதில்லை ஆனாலும் சில சமயம் ஆன்சர் பண்ண வேண்டி வரும் அதை வந்து டீசண்ட்டாக ஆன்சர் பண்ணணும் அவங்களும் சொல்கிறதுன்னு சொன்னால் அதை வந்து ஒழுங்காக சொல்லணும் தெரியாமல் பேசக்கூடாது அப்போ வைதிக தர்மம் ஹிந்துசம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இது என்ன உபதேசம் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் காலையில் நேர கர்மாவை பற்றி சொன்னேன் திருக்கரணம்னு சொல்லி அதுக்கு முக்கியமாக பேஸ் ஒன்று இருக்குது நான் அடிக்கடி சொல்கிறது தான் முதல் பாடம் துவம் ஜீவகா அதுதான் இது மறுக்கப்படாது ஃபஸ்ட்டு பாடமே என்னென்னா துவம் ஜீவகா ஜீவகான்னா என்ன அர்த்தம் நீ ஒரு ஜீவன் ஜீவன்னா என்ன அர்த்தம் ஜீவாத்மா உனக்கு பிறப்பு இல்லை உனக்கு இறப்பு இல்லை உனக்கு சூக்ம சரீரம் இருக்குது மனசுன்னு ஒன்று இருக்குது அதுக்கும் காரணமாக ஒரு சரீரம் இருக்குது இந்த ஸ்தூல சரீரம் இந்த ட்ரெஸ் மாதிரி தான் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு பாடமே அதுவும் ரொம்ப என்னென்னா என்ன சொல்லுகிறதுனா உனக்கு மனுஷிய சரீரம் கிடைச்சிருக்கிறது நீ பண்ணின புண்ணியம் நீ வேறு பல மனுஷிய சரீரத்தில் இருந்தபோது நீ செய்த ஏதோ புண்ணியத்தினால தான் உனக்கு இந்த மனுஷரீரம் கிடைச்சிருக்குங்கிறது ஒரு முக்கியமான உபதேசம் இது சரியாக புரியலேன்னா நம்ம இந்த வேதத்தை ஒத்துக்கவே மாட்டோம் வேத வாழ்க்கையை நடத்துகிறதுக்கே நமக்கு ஸ்ரத்தை வராது முதல்ல வேதத்தில் ஸ்ரத்தை வைக்கிறோம் மேலெழுந்தவாதியாக ஸ்ரத்த வச்சு அது என்ன தான் சொல்கிறீங்க பார்ப்போம் கேட்குறேனே அப்படின்னா முதல் பாடம் என்னென்னா நீ வந்து மனுஷ சரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மா இதை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இந்த சரீரத்துக்கு தான் பிறப்பு இறப்பு இருக்கே தவிர உனக்கு பிறப்பு இறப்பு கிடையாது இதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும் உனக்கு வந்து ரூபம் கிடையாது ஒருவேடை வேணுன்னா வச்சுக்கோ நீ அணு மாத்திரமா இருக்கேன்னு வச்சுக்கோ அதெல்லாம் அதெல்லாம் அது நான் அதுக்குள்ளே அது ஜீவன் அணுவா விபுவா அது பெரிய விசாரம் அதெல்லாம் பிரம்மசூத்திரத்தில் இருக்கு இந்த சோல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் செல்ஃப்னு சொல்கிறோம் லைஃப்னு சொல்கிறோம் இன்னெல்லாமோ வேர்டு யூஸ் பண்ணுறோம் ஸ்பிரிட்டுங்கிறாங்க இந்த பாடிக்குள்ளே இருக்குது ஸ்பிரிட் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் இப்போ வந்து சென்சியன்ட்டாக இருக்குது உணர்வோடு இருக்கேன் எனக்கு இங்கே கு இதுனால் எனக்கு இங்கே எதாவது குத்தினா தெரியுறது தடவினா சாஃப்டாக இருந்தால் தெரியறது சென்சியண்ட்டாக இருக்குது உணர்வோடு இருக்கேன் நான் நான் உணர்வோடு இருக்கேனா நான் உணர்வாக இருக்கேனாங்கிறதே பெரிய கேள்வி இந்த உடம்பு உணர்வோடு இருக்குது அதில் யாருக்கும் சந்தேகமே இல்லை இப்போ இந்த உடம்பு உணர்வோடு இருக்கிறதுனால உணர்வோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அதுதான் கேனோபனிஷத்தில் வரப்போகிறது அதுதான் பாடமே அப்போ இந்த ஜீவாத்மாவுக்கு என்ன சொல்கிறது அதனால் நீ முதல்ல புரிஞ்சிக்கோ இந்த ஹியூமன் பாடி ரொம்ப நாளைக்கு இருக்காது எப்போ போகும்னு தெரியாது அது மாத்திரமில்லை இதுக்கு என்னெல்லாம் வியாதி வரும் தெரியாது கர்ப்பத்திலையே கருவில் இருக்கிற குழந்தைகள்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இப்போ அந்தளவுக்கு மெடிக்கல் சயின்ஸ் வளர்ந்துருக்கு கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவுக்கு சர்ஜரியெலாம் பண்ணுறாங்க அப்போ இந்த சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா இருக்கு சரீரம் வந்து வந்து போகிறது அதனால்தான் நம்ம பிரார்த்தனை என்னென்னா குழந்தை பிறக்கிற போதே நல்ல உத்தமமான ஜீவன் என்னுடைய அந்த கர்ப்பத்தில் இருக்கட்டும்னே பிரார்த்தனை எல்லாம் இருக்கு அது நமக்கு எப்படி ஆரம்பிச்சுது இது எங்கே தொடங்கியது தெரியாது அனாதியாக இருக்குங்கிறோம் எப்படி இந்த பிரபஞ்சம் இந்த வே வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து அனாதி அது சேஞ்ச் ஆகிட்டு இருந்தாலும் அது அனாதி பிகினிங் லெஸ்னு சொல்கிறோம் தெரியாது ஆரம்பம் எப்போ தோன்றியது இந்த பிரபஞ்சம் பூமி பூமிக்கு இத்தனை வருஷம் ஆச்சு சந்திரனுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு ஏதோ சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம் அவ்வளோதான் நம்ம என்ன ஒன்று ஒன்றே ரிசர்ச்சாக பண்ணிகிட்டு இருக்கோம் டாக்டர் ஒரு மாத்திரையை கொடுக்குறாரு சாப்பிடுங்க குணமாகும்னு சாப்பிட வேண்டியதான் ஒன்று ஒன்று ஆராய்ச்சி பண்ணிட்டுருந்தா என்ன பண்ணுறது எதுக்கு சொல்கிறேன் இந்த இதை சொல்ல வந்தேன் அதான் இந்த சரீரம் ரொம்ப நாளைக்கு இருக்காது இது கர்ப்பத்திலேருந்தே இதுக்கு வியாதி இருக்குது அதான் சொல்ல வந்தேன் வியாதி எப்போது இருக்குது இதுக்கிடையில் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தாகணும் இப்போ நம்ம வேதங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறது நீ ஜீவாத்மா உனக்கு மனுஷ சரீரம் கிடச்சிருக்கு நீ மாத்திரம் இல்லை நிறைய மனுஷன் இருக்கான் எல்லாருக்குள்ளேயும் ஜீவன் இருக்கு அதையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் நான் ஒரு ஜீவன் இல்லை அனந்த சரீரங்கள் அனந்த மனுஷ்ய சரீரங்கள் அதை தவிர இப்போ எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இந்தென்ன ப்ளூ கிராஸ்ன்னு வச்சுருக்கோம் இந்த வந்து அனிமல் கிங்கிடத்தை காப்பாற்றணுங்கிறோம் அப்புறம் வந்து இந்த இது ஃபாரஸ்ட்டு என்விரோன்மெண்ட்டு மழை சரியாக பெய்யணும்னா நிறைய மரங்கள்லாம் வைக்கணுங்கிறோம் நம்ம சாஸ்திரப்படி மரங்கள்லாம் ஜீவன் அதுக்குள்ள உயிர் இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியலை அதுக்கெல்லாம் நம்ம சொல்கிறாங்க நிறைய படிச்சுருப்பீங்க உங்களுக்கெல்லாம் தெரியாமல் இல்லை அதுக்கிட்ட போய் வந்து நீங்கள் அது அன்பாக தடவை கொடுத்து நல்லா இருக்கியே ஆனந்தமாக இருக்கியே ஜம்னு வளரு அப்படின்னு சொன்னால் வளரும் அதுக்கு நம்ம நம்ம லாங்குவேஜ் புரியுறது நம்ம அன்பு புரியுது நம்ம லாங்குவேஜை புரியறது இல்லை நம்முடைய மனசில் இருக்கிற அன்பு புரியறது அதுக்கு அது எப்படி இந்த ஜலத்துக்கு சொல்கிற ஜடமான ஜலம் வாட்டர் அதில் வந்து நம்ம மந்திரம் சொன்னால் அதுக்கு சக்தி வருது அது இப்படி இப்போ அதெல்லாம் நான் டெக்னாலஜிலாம் வச்சு நிறைய நல்லாமல் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பற்றிலாம் நான் ரொம்ப டீட்டெயிலாக போகலை ஆனால் வேதம் நமக்கு உபதேசம்ன்றது நீ ஜீவாத்மா நீ ஒருத்த மாத்திரம் இருக்கேன்னு நினைக்காதே நிறைய சரீரங்கள் இருக்குது எல்லா சரீரத்துக்குள்ளேயும் ஜீவன் இருக்குது இது எப்பவுமே இது எப்போவும் என்ன மாத்திரம் நினைக்கக்கூடாது நீங்கள் எத்தனை சரீரம் இப்போ இங்கே உட்காந்துருக்கேன் நீங்கள் எத்தனை பேர் உட்காந்துருக்கேன் ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளேயும் ஒரு ஜீவன் இருக்கு அதில் வயசு இருக்கலாம் ஏற்ற ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஜாதி வேற்றுமை இருக்கலாம் பழக்க வழக்கங்களில் வித்தியாசங்கள்லாம் இருக்கலாம் ஆனால் எத்தனை சரீரங்கள் இருக்குது எத்தனை சரீரத்துக்குள்ளே எத்தனை ஜீவன் இருக்குது எல்லா ஜீவனுக்கும் வாழ்ந்த சரீரத்தில் வாழணும்னு ஆசை இருக்குது வேண்டா இந்த சரீரம் தொலைஞ்சு போகட்டும்னா தோன்றுறது எப்படியாவது இதை வந்து இதை பைபாஸ் சர்ஜரியாவது பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி டிரான்ஸ்பிளாண்டை பண்ணி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் கிட்னி ட்ரான்ஸ்பிளான் எப்படியாவது லீவ் பண்ணணும்னு அவ்வளோன்னு நினைக்கிறோம் வாழணும்னு எதுக்கு வாழும் பர்பஸ் என்ன அதான் வாழணுங்கிறது இன்ஸ்டிங்டாக இருக்கு சாகனம்னு யாருக்கும் இல்லை இப்போ இருந்துன்றிருக்கோம் இருக்கட்டும் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை இருக்கணும்னு வாழணும்னு ஆசை இருக்குது இந்த உடம்பில் யாருக்குமே கூடிய வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இதில் வாழணும்னு தான் ஆசை இருக்கே தவிர இந்த உடம்பை விட்டு போயிடணும் அப்படின்னு தோன்றது பொதுவாக இல்லை அப்போ உடனே சாஸ்திரம் சொல்கிறது நீ மாத்திரம் இல்லை நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லாருக்கும் பொதுவாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேணும் இதனால் இந்த உலக வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் அதுவும் நல்லாயிருக்கும் அதுக்குத்தான் திட்டம் போட்டு வாழும் இந்த உலகத்தில் நான் நல்லபடியாக வாழணும் நான் மாத்திரம் வாழணும்னு இல்லை எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்போ எல்லாருமா சேர்ந்து சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கணுமே இப்போ அனிமல் கிங்கிடத்துக்கெல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட்டை பீனல் கோடெல்லாம் கிடையாது நமக்கு தான் பாரத தேசத்தில் வாழக்கூடிய ஜனங்களுக்கு இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இந்திய மக்கள் கடைப்பிடிக்க வேண்டும் இந்த நாட்டுக்கு இந்த நாட்டில் ஒரு பிரஜை வந்தான்னா அவன் இமிகிரேட் ஆனால் அவனுக்கும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்ளை ஆகும் இதிலேயே நிறைய வசிக்கல் காமன் சிவில் கோடு வேணுமா வேண்டாமல் அதெல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் பொலிட்டிக்கல் இஷ்யூ நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ இந்த நமக்கு எப்படி ஒரு பாரத எதிர்க்கோ அது மாதிரி எல்லாருக்கும் வேதம் வந்து நிறைய சட்டங்களை கொடுக்குறது அது நம்மளுடைய ஆக்ஷனுக்கும் ரிசல்ட்டும் நிறைய இருக்குது வேலை ஓயாமல் நம்ம வேலை செய்கிறோம் இல்லாட்டி வேலை செய்யாமல் இருந்தால் அதுக்கு சில ரிசல்ட் இருக்குது வேலை பண்ணினா அதுக்கு சில பலன் இருக்குது தப்பாக பண்ணினா அதுக்கு பலன் இருக்குது சரியாக பண்ணினா அதுக்கு ஒரு பலன் இருக்குது இத்தனையும் இருக்குது இதில் என்னது நினைக்கிறதிலிருந்து அதுக்கு தான் காலையில் சொன்னேன் மானசம் கர்ம மானசம் கர்ம வாச்சிக்கம் கர்ம காய்கம் கர்மை இந்த மூணு கரணங்களையும் வச்சுண்டு நம்ம செயல்படுறோம் இது பிரகிருத்தியோடய ஸ்வாவம் இது வந்து சுவாபாவிகமாக இருக்கிற கர்மத்தை ப்ராக்கிருத்திகமாக இருக்கக்கூடிய கர்மத்தை அதை சாம்ஸ்கிருத்திகமாக ஆக்கணும் அதாவது எனது கல்ச்சரே இல்லாமல் அன்சிவிலைசேஷன் என்னவோ சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி நாகரீகம் இல்லாமல் பா இருக்கிறத பண்படுத்தணும் இப்போ நம்ம ஊரில் இருக்கிற ஜ இந்த ஊரில் இருக்கிறவங்களே இப்போ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் போயாச்சுன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் இப்போ ஆஸ்திரேலியா போனாலும் அமெரிக்கா போனாலும் அந்த ஊரில் இருக்கிற சட்டத்திட்டங்களை நம்ம கடைப்பிடிச்சி தான் ஆகணும் அது மாதிரி எதுக்கு சொல்கிறோம்னா இல்லை இல்லை எனக்கு இதெல்லாம் தெரியாது நான் தெரிஞ்சிக்க மாட்டேன்னா வெட்டி விடுவான் தலையே விரல வெட்டி விடுவான் சவுக்கில் அடிப்பான் பைசா கொடுத்துக்கிட்டு சமாளிக்கலாம் அங்கெல்லாம் முடியாது எதற்காக சொல்கிறோம்னா வேதம் வந்து என்ன சொல்கிறது உன்னோடய ஸ்வாவமாக இருக்கு ஸ்வாவப்படி நடக்கக்கூடாது அவனும் ஸ்வாவப்படி நடந்தான்னா ந வீடு என்னாறுது நாடு என்னாருது காட்டில் இருக்கிறவனுக்கு கூட காட்டிலேயே பிறந்து காட்டிலையே வளர்கிறவனுக்கு கூடவே அவங்க கொஞ்ச நாளில் அவங்க ஒரு பழக்க வழக்கத்தை உண்டு பண்ணி விடுறான் அவங்களுக்குள்ள ஒரு சட்டத்திட்டத்தை உண்டு பண்ணி விடுறான் இந்த ட்ரைபல்னு போயிட்டால் அந்த ட்ரைபலுக்குள்ளே வந்து சில இதெல்லாம் இருக்குது அவங்களுடைய விவாகங்கள் அவங்களுடைய குழந்தைகள் பிறக்கிறது அவங்களை காப்பாற்றுறது அவங்களுக்குள்ள ஒரு முறை இருக்குது மனிதனுடைய சுபம் சேர்ந்து வாழ்கிற போது மனிதன் தன்னை அறியாமலேயே சட்டத்திட்டங்களை வகுக்கிறான் விரும்பி விரும்பினா என்ன விரும்பு என்ன வேண்டி இருக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேண்டி இருக்கு அதுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க முடியும் இருந்தால் தான் நினைச்சதெல்லாம் பண்ணிட்டோம்னா சொசைட்டி கெட்டு யாரும் கொஞ்ச நாள் பீஸ்ஃபுல்லாக வாழ முடியாது இப்போ பூஜை ஸ்ரீ தயான் சுவாமிஜி சொல்லுவார் தே ஹாவ் எக்ஸ்டர்னல் கல்ச்சர் வி ஹாவ் இன்டர்னல் கல்ச்சர் அப்படிம்பார் இப்போ இங்கே ரெண்டும் இருக்கா இப்போ சந்தேகம் வந்து கொடுத்தோம் அவங்களுக்கு வந்து வெளியில் எப்படி நடந்துக்கணும் பப்ளிக்கில் எப்படி நடந்துக்கணும் சிவிக் சென்ஸ் அதெல்லாம் இருக்குது அவங்களுக்கு ஆனால் தங்களை பொறுத்த வரைக்கும் அவன் எப்படி வேணாலும் இருப்பான் என்னத்தை வேணாலும் சாப்பிடுவான் எப்படி வேணாலும் போய்ப்பான் அவன் ப்ரைவேட் லைஃப்புங்கிறது தனி நம்மளது அப்படி இல்லை ரெண்டும் வேணும் Private life and social life வந்து வேற வேறு கிடையாது நீ இண்டிவிஜுவல் வந்து டோட்டலில் மிங்கிள் ஆகிற போது ஃபுல்லாக மிங்கிளாகணும் நீ அறகுறையாக என்னோடது இந்த போர்ஷன் தனி இந்த போர்ஷன் தனினா எது எப்போ டாமினேட் பண்ணுன்னு யாருக்கு தெரியும் அதனால தான் வேதம் வந்து பூர்ணமான ஒரு சாஸ்திரம் அதனால் ஜீவனை பார்த்து அட்ரஸ் பண்ணுறது ஹியூமனை பார்த்து அட்ரஸ் பண்ணலை ஹியூமன் பாடியில் இருக்கிற சோலை பார்த்து அட்ரஸ் பண்ணுறது இந்த மனுஷரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மாவை பார்த்து அட்ரஸ் பண்ணுறது உனக்கு பகவான் மூன்று கரணங்களை கொடுத்திருக்கிறார் அது மானசம் வாச்சிக்கம் காய்கம் இந்த மூணையும் நீ எப்படி உபயோகப்படுத்தணும்னு நான் சொல்லித்தரேன் அதுபடி நீ உபயோகப்படுத்தணும் இல்லாட்டி இது மூணையும் கட்டுப்பாட்டில் வைக்கணும் முடியுமா இது சும்மா இருக்காது இது வந்து சத் தமஸ் இருந்தால் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கும் அப்போ ரஜஸ் இருந்தால் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஹைப்பர் ஆக்டிவ்லாம் சொல்கிறோம் ரொம்ப இதாக இருக்கும் இல்லாட்டி சத் சாத்விக் சாத்விகம் காரியத்தை ஹவசஹ்கர்ம சர்வ பிரகிருதி ஜெயிர் குணைகி கிருஷ்ணர் கீதையில் சொல்கிற யாரும் சும்மா இருக்க முடியாது ட்ரமண்டஸ் மெச்சூரிட்டி இருந்தால் தான் கொய்ட்டாக இருக்க முடியும் அதாவது ரொம்ப நல்ல ஒரு பக்குவம் இருந்தால் தான் அமைதியாக இருக்க முடியும் யாராலையும் பெரும்பாலும் அமைதியாக இருக்க முடியாதுங்கிறார் பகவான் நஹி கஷ்டித் க்ஷணம் அப்படி ஜாது துஷ்டத் தியகர்ம கருத்து காரியத்தை ஹவசஹ்கர்ம சர்வ பிரகிரு ஜெயிர் குணைஹி ஒருத்தங்கூட சும்மா இருக்க முடியாது அது வந்து பிரகிருதி ஜெய்கி குணைஹி அவசகா கர்ம காரியத்தை உன் கண்ட்ரோல்லே இல்லை நீ எத்தியா பண்ணிட்டுருப்பேன் ஆனால் அதை வந்து என்ன பண்ணணும் அலர்ட்டாக பண்ணணும் விழிப்புணர்வோடு செயல் பொறி விழிப்புணர்வோடு எண்ணுவாயாக விழிப்புணர்வோடு பேசுவாயாக விழிப்புணர்வோடு கை கால்களை அசைப்பாயாக எல்லாத்திலையுமே விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் ஜாகிரத வேதங்கிற வேதக்கண்ணால எல்லாத்தையும் பாரு அறிவு கண்ணோட எத்தனையும் பா அறிவு கண்ணுன்னா வேதங்கள் மூலமா மதிநுட்பம் நூலொடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல மதிநுட்பம்னா புத்தி சூக்மம் நூலொடுனா சாஸ்திரம் இது ரெண்டும் சேர்ந்து இருந்தால் வாழ்க்கையில் என்ன சூக்மமானது இருக்குங்கிறார் திருவள்ளுவர் அது மந்திரிக்கு இருக்கிற லக்ஷணம் சொன்னால் எல்லாருக்கும் ஆனோம் மதிநுட்பம் நூலொடு உடையாருக்கு புரியுது பாருங்கள் மதிநுட்பம் நூலொடுனா சாஸ்திரம் உடையாருக்கு அதிநுட்பம் யாவிழா மின் முன் நிற்பவை வாழ்க்கையில் புரிஞ்சிக்க முடியாதுன்னு என்ன இருக்கு ஏன்னா நிறைய சாஸ்திரங்களை எல்லா சுச்சுவேஷனும் அனலைஸ் பண்ணியிருக்கு மகாபாரதத்தில் எவ்வளோ சுச்சுவேஷன் வருது அத்தனை நம்ம லைஃப்லேயும் வரதான் செய்யும் அதை விட தான் வரும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ராமாயணத்தில் எத்தனை சுச்சுவேஷன் இருக்குது அதுக்கு தான் நம்ம இத்திஹாசத்தையும் புராணங்களையும் வச்சுன்னு இருக்கோம் அந்த இதிகாச புராணங்கள் மூலமாக எத்தனையோ ஸோ மெனி சுச்சுவேஷன்ஸ் அந்த அந்த சூழ்நிலைகள் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகள் அதிலிருந்து கிடைத்த பாடங்கள் அதெல்லாம் சாஸ்திர ரூபமாக இருக்குது அதை நாம் வந்து நமக்கு காண்டெக்ஸ்ட்டுக்கு எப்பப்போ தேவையோ வந்து ராமன் இப்படி இருந்தால் சீதை இப்படி இருந்தால் லக்ஷ்மணன் இப்படி நடந்துட்டான் ஊர்மிழா இப்படி நடந்துட்டா சுமித்ரா இப்படி பேசினால் கைகே இப்படி பேசினா இப்படி சொன்னான்னு சொல்லி சொல்லி நம்ம அதுலேருந்து தர்மம் எடுத்துக்கிறோம் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இவங்கள்லாம் உதாரணம் இப்படி தான் இருக்கணுங்கிறதுக்கு இவங்கள்லாம் உதாரணம் அப்போ இந்த வேதங்கள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறது இதை நீ சரியாக வச்சுக்கோ இது பண்படுத்தணும் அது வந்து அதாவது அது ஸ்வாவப்படி போச்சுன்னு சொன்னால் அது என்னது அது மிருக வாழ்க்கை மனிதனாக வாழணும் நீ மனம் போன போக்கில் போகக்கூடாது எல்லாத்துக்கும் சாஸ்திரம் பிரமாணம் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம்தே காரியா காரிய வியவஸ்தௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கருத்து ஆகையினாலும் நீ என்ன பண்ணுற இந்த மூணையும் சரியாக உபயோகப்படுத்து எல்லோரும் இந்த காலையில் சொன்னேன் லௌகிக கர்மத்துக்கும் இது தான் தேவை இகலோக பலம் திருஷ்டபலத்துக்கும் இது தான் வேணும் இப்போ நான் இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கணும் பிஸ்னஸ் பண்ணணும் வியாபாரம் பண்ணணும்னாலும் எனக்கு இந்த மூணு கருவி தான் வைதிக கர்மா பண்ணணும்னாலும் இதுதான் மூணு கருவி இந்த மூணு கருவியை வச்சு தான் நான் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது தோல்வி அடைகிறதுலாம் இதை வச்சுருக்குது செயல்னால மாத்திரம் இல்லை அதுக்கும் பின்னால் பல விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ நான் எதை செஞ்சாலும் அந்த செயல் வந்து லௌகிக திருஷ்டியில் திருஷ்டமாக தெரியறது அதான் காலையில் சொன்னேன் லக்குன்னு சொன்னேன் எல்லோரும் பண்ணுறவங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தால் கூட சரி ஒரு ரூல் பண்ணுறவனாக இருந்தாச்சு எல்லாருக்கும் உள்ளூரை இது கிளிக் ஆகணுமே இது சக்ஸஸ்ஃபுல்லாகணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஏன் இல்லை என்னோடய உழைப்பே நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் பாபோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னுடைய இது அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் சொல்லுவான் ஆனால் உள்ளூரை நோ ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்படி நடக்கும் அதுக்கு எத்தனையோ ஃபோர்ஸ் எல்லாம் தேவைப்படுறது ஒரு விவசாயி வந்து பூமியில் வித விதைக்கணும்னா இப்போ பாருங்க இப்போ இங்கே எல்லாேருக்கும் ரெடியாக இருக்காங்க இங்கெல்லாம் காவேரி எதிர்கட்டும் அந்த காவேரி ஷூ எடுத்துக்கோ எத்தனையோ பேர் விதை விதைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க மழை இல்லையே எங்கே போகிறது என் உழைப்பை மாத்திரை நம்ப முடியுமா மழை வேணும் நான் பூமியை உழலாம் வரப்பு கட்டலாம் திரும்ப திரும்ப தினம் போய் பூமியை நான் ரொம்ப பக்குவமாக பார்த்துக்கலாம் மழை வரணுமே மழை எப்படி வரும் நான் சரியான காலத்தில் ஆடி மாதம் பட்டம் பார்த்து நான் விதையை விதைக்கிறேன் ஆடி பட்டம் தேடி விதைனா நான் விதைக்கிறது ரெடி ஜலம் இருக்கணுமே அது யாரோட பிளஸ்ஸிங் அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அதனால தான் வேதத்துக்கு வரும் வேதம் அது தான் சொல்கிறது வேதம் அதுக்கு வழி சொல்கிறது அது ஒத்துண்டாதான் நடக்கும் ஆனால் நம்ம ஸ்ரத்தை எவ்வளவோ அதுக்கு தகுந்தது தான் பலன் ஸ்ரத்த சரியாக இல்லை நம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கைக்கு நம்பிக்கைக்கு தகுந்தது தான் பலன் கிடைக்கும் இன்னமும் நம் சொல்கிறாங்க நமக்கு கண்ணுக்கு தெரியலேங்கிறதுனால எல்லாத்தையும் ரிமூ இது பண்ணிவிட முடியுமா நமக்கு முதல்ல நம்மளுடைய லிமிட்டேஷன்ஸ் புரியணும் ஹியூமன் மைண்டினுடைய மனிதனுடைய மனசனுடைய என்னது வரையற தெரியணும் இதுக்கு உழவுக்கு மேலே வேலை செய்யாது அதனால தான் காலங்காலமாக இருக்கக்கூடிய வேதங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறோம் இப்போ வேதம் கட்டளை இடது நீ வந்து இந்த வேலையை இப்படி செஞ்சான் இப்படி செஞ்சே இந்த நான் சொல்கிற முறையோட செஞ்சே ஆனால் அது இன்னும் நுணுக்கங்கள்லாம் இருக்குண்ணா அதெல்லாம் சொன்னால் உபநிஷத்து கிளாஸ்க்குள்ளேயே போக முடியாது நிறைய தோன்றுகிறது அத்தனையும் சொல்ல முடியல இது என்னாகிறது நான் செய்கிற ஒரு ஒரு கர்மாவும் திங்கிங் நான் நினைக்கிற எண்ணம் என்னுடைய பேச்சு என்னுடைய செயல் எல்லாமே ரெண்டு விதமான ரூபமாக மாறுறது ஒன்று புண்ணியம் இன்னொன்று பாபம் இந்த இந்த மாதிரி விற்த்தியெல்லாம் நான் நாளைக்கு சொல்கிறேன் எதெல்லாம் மானசீகம் இதெல்லாம் கீதையில் சொல்லியிருக்கிறதே நீங்கள் பார்த்துக்கலாம் பகவத்கீதையில் பதினேழாவது அத்தியாயம் அந்த மூணு வகையான காய்க்கம் வாச்சிக்கம் மானசம் தபஸுன்னு சொல்கிறார் அதை நீங்கள் நேரடியாக மாற்றி போட்டாலே போறோம் அதுதான் பாப்போம் தேவதுவிஜகுருப்பிராஜ பூஜனம் சௌச்சமாஜவம் ப்ரமச்சரியமஹிம்சாஜாரீரம் தப உச்சியத்தை அனுதுவேகரம் வாக்கியம் சத்யம் பிரியஹிதத்துவாபியசனம் சைவ்மயம் தப உச்சி மனப்பிரசாதசௌமியம் மௌனமாத்மவிசம்சுத்திரிதோமான பார்த்தாலே தெரியும் நான் வேணா அதுக்கப்புறம் நான் எழுதுகிறேன் சாஸ்திரத்தில் காய்கம் பாப்பம் காய்கம் புண்ணியம் வாச்சிக்கம் பாப்பம் வாச்சிக்கம் புண்ணியம் மானசம் பாப்பம் மானசம் புண்ணியம்னு பிரிக்கப்பட்டிருக்கு அப்போ நான் பண்ணுறது மாத்திரம் இல்லை என்னோட ஆட்டிடியூடு வேறு இருக்குது பாவனை வேறு இருக்குது இதெல்லாம் வச்சுன்னு நான் செயல் புரியணும் சரி இப்படி நான் செயல் புரிஞ்சால் என்னாகும்னா இந்த நான் பண்ணுற இந்த திரிகரணம் இந்த மூன்று கரணங்களாலையும் நான் பண்ணுறது என்ன ஏனையேன ஷரீரேன எத் எத் கர்ம கரோதியஹா தேன தேன ஷரீரேன தத்தத் ஃபலம் அஷ்ணுத்தே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் நீ எந்தெந்த அவயவங்களால் என்னென்ன கர்மாவை பண்ணுறையோ அந்தந்த அவயவங்களால் அந்தந்த கர்மாவோட பலனை நீ அனுபவிப்பே அப்படின்னு மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு ஏனையேன ஷரீரேன ஏனையன சரீரேனா ஏனையன கரணேனன்னு போட்டுக்கோங்க பரவாயில்ல ஏனையேன அவயவேன ஏன ஏன ஷரீரேன எத்யத் கர்ம கரோதியஹா தேன தேன ஷரீரேன தத்தத் ஃபலம் அஷ்ணுதே இன்னும் சொல்லலாம் எந்த சரீரத்திலேருந்து இது பண்ணியானா அந்த வேறு மனுஷரீரத்தை தவிர வேறு மற்ற சரீரத்திலலாம் புண்ணிய பாபம் பண்ண முடியாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஹியூமன் பாடியில் தான் இந்த புண்ணியம் பாபமெல்லாம் மற்ற அதர் பாடிலெல்லாம் வந்து அதுக்கு வில் கிடையாது அது வந்து முயற்சி எடுத்து முன்னேறதும் கிடையாது கீழே போகிறதும் கிடையாது அது கேவல போகஜென்மான்னு சொல்லியிருக்கு தேவசரீரமும் போக ஜென்மாதான் அதுவும் கூட புண்ணியம் பண்ண முடியாது அதில் புண்ணியம் பண்ணணும்னா மனுஷ சரீரம் எடுக்கணும் அதுக்காகவே தேவர்கள் ஆசைப்படுகிறார்கள்னு படிக்கிறோம் நம்ம புவனியில் போய் பிறவாமையினால் போக்குகின்றோம் அவமே இந்த பூமியும் தேவர்கள் சொல்கிறாங்களாம் மாணிக்கவாச்சர் சொல்கிறார் திருவாச்சகத்தில் தேவர்களுக்கு ஐயோயோ இந்த மனித தேவ உடம்பு எடுத்துட்டோமே இந்த தேவ உடம்பில் ஒன்லி புண்ணியம் பாவம் அனுபவிக்கத்தானே முடியும் சுகதுக்க அங்கே இங்கே வந்து அனுபவத்தான சென்ஸ் ப்ரெஷர் தானே அனுபவிக்க முடியும் புண்ணிய கர்மா பண்ணுறதுக்கு தேவதைகளுக்கு அதிகாரம் கிடையாது பண்ண முடியாது தேவர்களாகிட்டால் தேவசரீரம் கிடச்சு கொடுத்துன்னு சொன்னால் போக ஜென்மம் அது போக சரீரம் மனுஷ சரீரம் தான் கர்மசரீரம் இங்கேயும் போகம் உண்டு ஆனால் இது போக பிரதானம் இல்லை நம்ம அக்கார்டிங் டு வைதிக தர்மம் இது கர்ம பிரதானம் ஞான பிரதானம் ஞானத்தையும் கர்மத்தையும் அடையிறதுக்கான செய்யற வாய்ப்பு மனித பிறவி தேவசரீரம் கூட மனித புண்ணியம் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடையாது அவ்வளவு மதிப்புள்ளதாக இதை சொல்லுகிறார்கள் அதனால் மாணிக்க வாஜகர் திருப்பெருந்துரையில் வந்து நம்ம மனிதனாக பிறந்து இறைவனை வழிபடுறதுக்கு வாய்ப்பில்லாம் புண்ணியம் சம்பாதிக்க முடியாமல் போச்சேங்கிறாங்களாம் தேவர்கள்லாம் அப்படி பாடுறார் புவனியில் போய் பிறவாமையினால் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமின்னு சொர்க்கத்தில் சொல்கிறானா வீணாக போயின்ட்டுருக்கு டைம் எல்லாம் வேஸ்ட்டாக போயின்ட்டுருக்கு இங்கேங்கிறான் ஏன்னா அந்த பாடி வேர் அது முடிஞ்சு அவனுக்கு அடுத்த பெருவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சிவனுய்ய கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெருந்துரையுரை வாய் திருமாலாம் அப்படி சொல்லி மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் கூட இங்கே வந்து பூஜை பண்ணணும் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும் ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு மாணிக்க வாச்சகர் அது நீங்கள் பெருசாக அர்த்தவாதம் சொல்லலாம் ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காருன்னு சொல்லலாம் ஆனால் அவர்களும் ஆசைப்படுகிறார்களாம் திருப்பெருந்துறையில் வந்து சிவபெருமானை வழிபட வேண்டும் என்று அப்படி மாணிக்க வாச்சகர் பாடுறத பார்க்குறோம் ஆகா இந்த மூன்று கரணங்களாலேயும் கர்மா பண்ணுறோம் இந்த கர்மா என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னா ஒன்று பாபம் இல்லாட்டி புண்ணியம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விகிதத்தை பண்ணினால் புண்ணியம் கிடைக்கிறது நிஷித்தத்தை பண்ணினால் பாபம் உண்டாது இந்த பாபங்கிறது வேறு ஒன்றும் இல்லை நிஷித்த என்ன நம்ம யாரும் சொல்லாமையே பண் சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்காமையே நம்ம நிறைய பொய் பேசுறதுங்கிறது சாஸ்திரமாக சொல்லிக் கொடுக்குறது நம்ம நேச்சரே பொய் பேசுறது பொய் பேசுறது திருடுறது இதெல்லாம் இன்னொருத்தனை ஹிம்சை பண்ணுறதுங்கிறது மனித இயல்பு அந்த இயல்பை ஜெயிக்கிறதுக்கு தான் அதுக்கு ஒன்றும் சா கல்டிவேட் பண்ண வேண்டாம் திருடுறதுக்கோ பொய் பேசுறதுக்கோ அதுக்கெல்லாம் ரொம்ப ட்ரைனிங்லாம் வேண்டாம் வேணும்னு சொல்லலாம் சில பேர் ஆனால் அது மனிதனுடைய இயல்பு நான் பொய் பேசாமல் இருக்கிறதுக்கு தான் எனக்கு ட்ரைனிங் வேணும் இன்னொருத்தனை ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் எனக்கு ட்ரைனிங் வேணும் அதெல்லாம் நான் பண்ணினேன்னா நீ உன் ஸ்வாவப்படி பண்ணினியானா அதெல்லாம் ஸ்வாவப்படி நல்லதாக இருந்துட்டால் பரவாயில்லை பெரும்பாலும் அப்படி இருக்காது எது சாஸ்திரம் செய்யாதேன்னு சொல்கிறதோ அதை தான் நாம் செய்வோம் அதுக்கு பிரயோஜனம் பார்ப்போம் அதெல்லாம் பண்ணாதே என்ன ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல மாதாவை ஒரு நாடும் மறக்க வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க நெஞ்சார பொய் தன்னை சொல்ல லாம் இருக்கே இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு நீங்கள் எல்லோரும் போய் சொல்ல வேண்டும் அப்படி நான் டீச் பண்ணுவான் அதான் நமக்கு சுபாவமாகவே இருக்கேன் அப்போ இதெல்லாம் இதெல்லாம் செஞ்சானால் உனக்கு பாபம் வரும் இதெல்லாம் செஞ்சால் புண்ணியம் வரும் சரி சுவாமி இந்த புண்ணிய பாபம் என்ன பண்ணும் ஓயாமல் வேலை நடந்துட்டுருக்கு இப்போ நான் பேஷண்ட்டே இருக்கேன் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த பேஷண்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா புண்ணியம் ப்ரொடியூஸ் ஆகும் புண்ணியம் என்ன பண்ணும் புண்ணியம் என்ன பண்ணோம்னா சுகம் கொடுக்கும் பாபம் என்ன பண்ணோம்னா துக்கம் கொடுக்கும் இதெல்லாம் உபநிஷத்து படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும் புண்ணியம் வந்து சுகம் கொடுக்கும் பாபம் வந்து துக்கத்தை கொடுக்கும் சரி புண்ணியம் எப்படி சுகம் கொடுக்கும் பாபம் எப்படி துக்கத்தை கொடுக்கும் அது வேற அதில் இன்னொரு சூக்ஷம் இருக்கு புண்ணியம் வந்து சனிமித்த சுகம் நிர்ணிமித்த சுகம்போம் அது அது இன்னும் கொஞ்சம் சூக்மம் சனிமித்த சுகம் சனிமித்து சனிமித்த துக்கம் நிர்ணிமித்த சுகம் நிர்ணிமித்த துக்கம் இங்க தான் ரொம்ப சூக்ஷமானது நிறைய உட்கார்ந்துருக்கு அதாவது எனக்கு வந்து ஏதாவது ஒரு அதாவது என்னன்னா முதல்ல எனக்கு நல்ல உடம்பு கிடைக்கணும் ஆரோக்கியமான சரீரம் வேணுமே நான் சுகமாக இருக்கணும்னா சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு உடம்பு வேணும் முதல்ல தூக்கத்தில் நான் சுகம் அனுபவிக்க முடியாது தூக்கம் எனக்கு சுகம் அது வேறு விஷயம் தூக்கத்தில் நான் ஒன்றும் சென்ஸ் ப்ரெஷர்லாம் என்ஜாய் பண்ண முடியாது இந்திரிய விஷய சுகத்தை அனுபவிக்க முடியாது சொப்னத்தில் சொப்ன சரீரம் சொப்னத்துக்குள்ளே ஒரு ஸ்தூர சரீரம் இருந்து அதில் சுக துக்கம் அனுபவிக்கிறேன் சுஷுப்தியில் எனக்கு சுஷு தூங்குறதே சுகமாக இருக்குது முழிச்ச பிறந்தான் அதுவும் தூங்கின்னு இருக்கிற போது நான் சுகமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ண முடியாது தூக்க தூங்குறத்தில் எனக்கு சுகம் இருக்கிறதுனால நான் தூங்க போகிறேன் தூங்கி முழிச்சதுக்கு பிறகு சுகமாக தூங்கினேன்னு வேணால் சொல்லலாம் ஆனால் தூங்கின்னு போது நான் சுகமாக இருக்கேங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது தூக்கத்தில் தூக்கத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது தூங்குறத்துக்கு புண்ணியம் வேணும் ஆனால் தூக்கம் கம்ப்ளீட்டாக நடுவு நடக்கிறது புண்ணியம் வேலை செஞ்சுன்ட்டுருக்கு இல்லாட்டி நிறைய புண்ணியம் இல்லைன்னா தூக்கம் வராது தூக்கமே வந்து தூக்கம் வந்து அனுபவிக்கிறபோது சுகம் தெரியாட்டா கூட தூக்கத்துக்கே புண்ணியம் வேணுங்கிற போது தூக்கமாகிய ஒரு சுகம் ஒருத்தனுக்கு வேணும்னா அதை ஜாக்கிரதாவஸையில் ஃபீல் பண்ணுறது இருக்கட்டும் தூக்கம் வேண்டியிருக்கு உடம்புக்கு இது கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன் நான் புண்ணியம் வந்து சுகத்தை கொடுக்கும் சுகத்தை கொடுக்கறத்துக்கு முதல்ல உடம்பு வேணும் உடம்பு இருந்தால் போருமா வெறும் உடம்பை வச்சுன்னு என்ன பண்ணுறது அனுபவிக்கிறதுக்கு ஒரு செல்ஃபோன் வேண்டாமா இல்லாட்டி பேசுறதுக்கு ஒரு மனுஷா வேண்டாமா எல்லாம் வேணும் ஆள் வேணும் எனக்கு ஆப்ஜெக்ட் வேணும் இந்த பாடி இருந்தா மாத்திரம் போகாது ஏன்னா கண் நல்லா இருந்தால் போகாது காது நல்லா இருந்தால் போகாது நாக்கு நல்லா இருந்தால் போகாது சாப்பிட்றதுக்கு நல்ல வேணும் பேசுகிறதுக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு நல்ல நல்ல பீப்புளெலாம் சுற்றி வர இருக்கணும் சில சமயம் நம்ம நமக்கு நமக்கு தெரியும் சில என்ன பாவம் பண்ணோமோ அப்படின்னு சொல்லி சில சமயம் தோணும் ஃபேமிலிக்குள்ளேயே இவங்களோடையெல்லாம் சேர்ந்து நம்ம வாழ வேண்டியிருக்கு எப்படி நமக்கு தோணும் தவிர்க்க முடியாது இவங்களோட எல்லாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கு என்ன புண்ணியம் பண்ணேனோ அதுவும் சொல்கிறது உண்டு எல்லாம் பார்த்துன்னு தானே இருக்கும் ஆக ஆப்ஜெக்ட் வேணும் விஷயம் இருக்கும் சில சமயம் வந்து என்ன ஆப்ஜெக்டும் இருக்கும் இதெல்லாம் புண்ணியத்தோட பலன் நல்ல உடம்பு நல்ல இந்திரியங்கள் அதுக்கு தகுந்த நல்ல விஷயங்கள் நல்ல உறவுகள் உறவுன்னா நான் எல்லாத்தையும் குறிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஷிப்பு ரிலேஷன்ஷிப்பு ஃபேமிலி ரிலேஷனாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலை நம்ம எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் பாம்பு போட்டுகிட்டே இருக்காங்கன்னா அந்த ஊருக்குள்ளே நம்ம இருந்தால் எப்படி இருக்கும் எனக்கு நல்ல உறவும் இருக்குது நல்ல இதுவும் இருக்குது ஆனால் சூழ்நிலை சரியாக இல்லைன்னா இல்லைன்னா தேவலோகமாக இருக்கணும் நான் இருக்கிற என்விரோன்மெண்ட்டும் நல்லா இருக்கும் இப்போ இந்த ஆசிரமனே எடுத்துக்கோங்களேன் இப்போ நமக்கு உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கணும் இங்கே எல்லாம் அதுக்கு வேண்டிய நமக்கு சௌகரியங்களும் பதார்த்தங்களும் இருக்கணும் சூழ்நிலையும் சுத்தமாக இருக்கணும் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நான் ரொம்ப வர்ணனை பண்ணால் பெரிசாய்டு நீங்கள் நிறைய வர்ணனை பண்ணி பார்த்துக்கோங்க ஹோம்ஒர்க் பண்ணிக்கோங்க தேவலோகமெல்லாம் இப்படிதான் தேவலோகத்தில் குட் பாடி நல்ல சென்ஸ் ஆர்கன்ஸ் நல்ல ஆப்ஜெக்ட் எப்போ பார்த்தாலும் நல்லா ஆனந்தமாக இருக்கலாம் நல்லா அற்புதமான பாட்டெல்லாம் கேட்டுருக்கலாம் கண்ணுக்கு ரொம்ப இனிமை காதுக்கு கண்ணுக்கு காதுக்கு வாசனைகள் சுகந்த வாசனைகள் நல்ல உணவுகள் எல்லா வகையான இந்திரிய சுகமும் கிடைக்கும் அது என்னதுன்னா புண்ணிய பலன் இதை பூலோகம் சென்னை இல்லாட்டி வேற எதாவது கண்ட்ரி இது சரி இதெல்லாம் புண்ணியத்தினுடைய இது பாபம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அதனால் நம்ம என்னென்ன இதில் என்ன சொல்கிறோம்னு கேட்டால் வெளியில் இப்போ சில பேர் வந்து ஒரு விஷயம் வந்து இதில் இன்னொரு சூக்மம் என்னன்னு கேட்டால் ஒரு பொருள் ஒரு காலத்தில் சுகம் கொடுத்தது அதே பொருள் இன்னொரு காலத்தில் துக்கம் கொடுக்கலாம் இருக்கா இல்லையா அது ஒன்று ஆதிசங்கரர் பகவத்கீதையில் சொல்கிறார் சீதம் கதாச்சித் சுகம் பவதி கதாச்சித் துக்கம் பவதி உஷ்ணம் கதாச்சித் சுகம் பவதி கதாச்சித் துக்கம் பவதி குளிர் வந்து சில சமயம் நமக்கு சுகம் கொடுக்கும் சில சமயம் துக்கம் கொடுக்கும் சில இது வந்து கு வெப்பமும் வந்து சில சமயம் சுகம் கொடுக்கும் சில சமயம் துக்கம் கொடுக்கும் ஆக சுகதுக்கத்துக்கு காரணம் ஆப்ஜெக்டாக புண்ணிய பாபமா அது ஒரு விசாரம் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கோங்க நான் ரொம்ப டீட்டெயிலாக போக விரும்பலை கல்யாண ஆன புதுசில் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுக தெரிஞ்சோம் போக போகிற ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்க வஸ்துவாக மாறிவிட்டோம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு காலத்தில் இவரால் எனக்கு ரொம்ப சுகமாக இருந்தது இந்த காலத்தில் இப்போ போக போக என்னென்னா இவரே தான் எனக்கு பெரிய பேர்டனாக மாறிவிட்டார் அப்படின்னா அங்கே இல்லையாம் நம்ம பாபம் பண்ணுறதா அது அதாவது அதெல்லாம் ஒரு நிமித்தமே தவிர அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது சுகசிய துக்கசிய நக்கோபி தாத்தா பரோததாத்தீதி குபுத்திரேஷா அகம் கரோமீதி விர்தாபிமான ஸ்வகர்மசூத்திரதிதோஹி லோகா சுகத்தையும் துக்கத்தையும் யாரும் கொடுக்கறது கிடையாது நான் இன்னொருத்தனுக்கும் சுகதுக்கத்தை கொடுக்க முடியாது எனக்கும் இன்னொருத்தன் சுகதுக்கத்தை கொடுக்க முடியாது ஆனால் எதனால் சுகதுக்கம் வருதுன்னா நான் பண்ணுற புண்ணிய கர்மா எனக்கு சுகத்தை கொடுக்கறது அதுக்கு சில சூழ்நிலையை உண்டு பண்ணுறது நல்ல உடம்பும் நல்ல விஷயங்களும் நல்ல சூழ்நிலையும் நல்ல உறவுகளையும் கொடுக்கறது எனக்கு வந்து பாப்பம் வேலை செய்கிற போது அதே சூழ்நிலை எனக்கு துன்பமாக மாறலாம் அது ஒன்றும் வவஸ்தை கிடையாது இப்போ தேவலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவலோகமும் தேவ சரீரமும் பிடிக்காமல் போய் அவங்க திரு திருப்பெருந்தூரைக்கு வரணும்னா என்ன அர்த்தம் அங்கே கஷ்டமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதுதானே அர்த்தம் அழுத்து போச்சுன்னு அர்த்தம் தேவலோகமெல்லாம் பார்த்தாச்சு அதே டான்ஸு அதே மியூசிக்கு திரும்ப திரும்ப இதே பாட்டு அழுத்து போயிடுது சளிச்சு போயிடுது முதல்ல ஆசையாக போனான் கொஞ்ச நாள் கழித்து பணமே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஒரு பெரிய மல்டி மில்லியனர் ஃபேமிலி பையன் அந்த பையன் என்ன பண்ணான்னா அவனுக்கு திடீர்னு என்ன எடுத்து அந்த பணம் மேலே அந்த பணம் வீடு காரு பங்களா மேலே ஒரு வெறுப்பே வந்துடுச்சு நேராக ஷேரிக்கு போயிட்டான் ஷேரியில் போய் ஒரு ஷேரியில் இருக்கிற பொண்ணை லவ் பண்ணி அவ கூடே லீவ் பண்ணுறான் அங்கேயே படுத்துக்கிறான் அந்த குடிசைக்குள்ளிய கொசுக்கடியில் நம்புகள் யாராவது அந்த அந்த பையனை வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்க பட்ட பாடு துக்கம் தாங்க முடியல அவன் சொல்கிறான் என்ன வாட்டி சேஞ்சுங்கிறான் அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது அந்த சேரி வீட்டுக்குள்ள அந்த சகதி அங்கே இருக்கிற சாக்கடை முழுக்க முழுக்க ந நாய் சுற்றுறது அது சுற்றுறது எல்லாம் இருக்குது இதுக்கடையில் போய் அங்கே இருக்கிற அந்த பொண்ணை வேற விரும்பி அவ கூட வாழ்கிறான் இவங்க அவனை போய் அங்கேருந்து மீட்டை எடுத்துகிட்டு வர்றதுக்கு எத்தனை கோவிலுக்கு போகிறாங்க எத்தனை பரிகாரம் பண்ணுறாங்க எத்தனை பூஜை பண்ணுறாங்க எத்தனை சாமியார் படி பார்க்குறாங்க எத்தனை விதமான லௌகிகமான எஃபர்ட் எடுக்கிறா எத்தனை விதமான வைத்திகமான எஃபர்ட் எடுக்கிறாங்க இத்தனை பரிகாரம் பண்ணி அவனை சேர்த்துக்க வேண்டியிருக்கு வந்தான உங்களுக்கு அது க்யூரியாசிட்டி இருக்கும் எனக்கு அது தெரியும் அது யாரோ எவனோ உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு என்ன க்யூரியாசிட்டி சுவாமி அப்புறம் வந்தானா இல்லை அதை சொல்லுங்கோ அப்படின் பெரிய முக்கியமான விஷயம் அது அதாவது நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா சுகங்கிறதும் துக்கங்கிறதும் அவனுடைய மனசை பொறுத்தது அதுக்கு காரணமான புண்ணிய பாபத்தை பொறுத்தது அதுதான் விஷயம் அவன் வந்தானா போனானா இருக்கானாங்கிறதெல்லாம் வேறு விஷயம் வந்துவிட்டான் போருமா அப்போ அவனுக்கு பிடிக்கலை வேண்டாம் விருப்பாக தான் இருந்தான் பார்க்கலான்னு தான் பேசாமல் இருந்தோம் ஆனால் இதில் ஒரு பெரிய அதிசயம் என்ன நடந்ததுன்னு கேட்டால் அவங்க பேரண்ட்ஸ் மாறிவிட்டாங்க அவங்க தங்களுடைய ப்ராப்பர்ட்டியெல்லாம் நல்ல காரியத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க சொத்தெல்லாம் தாங்களே அனுபவிக்கணும்னு நினச்சவங்களுக்கு மனசு மாறி போயிடுத்து பையனே இப்படி ஆகிட்டான்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்கன்னா நல்ல காரியத்துக்கெல்லாம் நிறைய பண்ண ஆரம்பித்தாங்க ஏழை குழந்தைகளுக்கு நிறைய செய்ய ஆரம்பித்தாங்க ஒரு சேரியவே எடுத்து திருத்தினாங்க நல்லதுதான் நடந்தது ஒரு பெரிய நன்மை ஏற்பட்டது ஆக சுகதுக்கிறது புண்ணிய பாபத்தை சார்ந்தது அதை பொறுத்து தான் நம்ம டெண்டன்சியே மாறுறது புண்ணியத்தை பொறுத்து தான் நம்ம டெண்டன்சியே கூட இருக்குது அதாவது சுகதுக்கத்துக்கு இன்னொரு லட்சணம் என்னென்னு கேட்டால் எது இஷ்டம் தத் சுகம் எது அனிஷ்டம் தத் துக்கம் எது பிடிக்குமோ அது சுகம் எது பிடிக்கலையோ அது துக்கம் நேற்றுக்கோ ஒரு நியூஸ் படித்தேன் அவன் சொல்கிறான் அவர் நான் பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படிங்கிறாங்களே சுவாமி என்னை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான் அவருத்தன் ஒருத்தர்கிட்ட அதுக்கு அவர் சொல்கிறார் உன்னை வேண்டான்னு முடிவு கட்டியாச்சுன்னா நீ என்ன பண்ணினாலும் அது தான் தெரியும் அப்படிங்கிறார் நீ வேண்டான்னு முடிவு கட்டியாச்சுன்னு சொன்னால் அது நீ என்ன செஞ்சாலும் அது தப்பாக தான் தெரியும் அப்படிங்கிறார் அவர் இது மாதிரி நம்ம இதெல்லாம் நம்ம அனுபவம் நான் பேசுறது எதுவுமே இன்னும் தெரியாத ஒரு விஷயத்தையா பேசின உங்களுக்கு நான் சொல்றது ஒன்று ஒன்றும் புரியத்தானே செய்யும் ஆ ஒரு வஸ்துவே சுகத்துக்கும் காரணம் துக்கத்துக்கும் காரணம்னா அந்த வஸ்துவில்லை நம்ம புண்ணியத்தில் இருக்குது ஆதிசங்கர் இது அழகாக சொல்கிறார் ஆனந்த மீமாசையில் தைத்திரிய உபனிஷத்தில் ஆனந்தம்ங்கிறது வந்து விஷயத்தை விஷயம் இருக்கலாம் விஷயம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு விஷயம் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கலாம் இப்போ நம்ம வேதாந்தம் படித்து ஞானம் கிடச்சி ஒன்றுமே ஆப்ஜெக்டே இல்லாமல் நம்ம ஆனந்தமாக தியானம் பண்ண முடியும் ஏன்னா அது ஒரு நிமித்தமும் இல்லை ஞானம் ஒன்று நிமித்தம் ஆத்மன்னேவோ ஆத்மனா எந்த கண்டிஷனும் இல்லாத ஆனந்தம் எனக்கு இது இருக்கணும் இந்த இப்படிலாம் இருக்கணும் எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் தான் வேணும் ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் வேணும் இல்லை நம்ம கேட்குறோம் மூலியம் எந்த கண்டிஷனும் கிடையாது நிர்ணிமித்தம்னு அதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன் நிர்ணிமித்த சுகம் நிமிரும்பாலும் நிமித்தத்தோடு தான் இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நமக்கு சுகம் வரும் நம்ம இப்போ இங்கே ஆசிரமத்தையே நீங்கள் அனுபவிக்கிறீன்னு சொன்னால் ஆசிரமத்தினால சுகம் இல்லை நம்ம புண்ணியம் இந்த என்விரான்மெண்ட்டு எனக்கு ப்ரெஷ சென்ஸ் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்குறதுன்னா இந்த என்விரோன்மெண்ட்டு வந்து புண்ணியத்தினால வர்றது அந்த அதனால நமக்கு சுகம் வருது இந்த என்விரோன்மெண்ட்லேயே இருந்து கூட நமக்கு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுறதுனா புண்ணியம் வேலை செய்யலைன்னு அர்த்தம் இவ்வளோ நல்ல என்விரான்மெண்ட்டில் இருக்கும் விசலித திடீர்னு வந்து பாடி கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறது சுவாமி நல்லா இருக்குது சூழ்நிலையெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்கிறது இந்த உடம்பும் ஒத்துழைக்கணும் நமக்கு ஆப்ஜெக்டும் சரியாக இருக்கணும் சாப்பாடும் சரியாக இருக்கணும் எல்லாம் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா இருக்கு அங்கே தான் ஒரு தகராறு நான் இங்கெல்லாம் நல்லா இருக்குது மார்னிங் டு நைட்டு ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா இருக்குது அங்கே தான் நான் வெறும் புளியஞ்சாத்த எனத்தையும் போட்டுவிட்டான் அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு தெரியாது அங்கே என்னன்னு அப்போ இது இது ஒரு விஷயம் ஆனால் இதில் என்னன்னு கேட்டால் இந்த புண்ணியம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளால் பண்ண முடியுமா அடுத்ததுக்குள்ளே நுழைறேன் நூற்றுக்கு நூறு புண்ணியம் பண்ணி நம்மளால் சுகமாக இருக்க முடியுமா பாபமே இல்லாத புண்ணியம் பண்ண நம்மளால் முடியுமா பாபம் எவ்வளோ பெரிய பாபம் பண்ணிணாலும் அங்கே தெரியாமல் ஒரு புண்ணியம் உட்காந்துருக்கும் எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணாலும் அதில் கொஞ்சம் பாபம் இருக்கும் அதனால தான் நம்ம எந்த ரிச்சுவலை பண்ணினாலும் பாபம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லாட்டி என்னத்துக்கு சுவாமிக்கிட்ட போய் மந்திரலோப்பே தந்திரலோப்பே கிரியா லோப்பே சக்தி லோப்பே ஸ்ர்தாலோப்பே லோபமயம்தான் இருக்குது எல்லாமே நான் தெரியாமல் செஞ்சு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்த சகல பிழைகளையும் காத்து வேண்டும் அதில் புண்ணிய பாபத்துக்கு பூர்ணத்துவம் கிடையாது வரும் இங்கிருந்து எங்கே போகிறோம் வரும் அகம் ஜீவோஸ்மி திரு கரணவான் அஸ்மி நான் ஜீவனாக இருக்கிறேன் எனக்கு மனுஷரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு மூன்று கரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மனசு வாக்கு காயம்னு மூணு கரணம் இருக்குது நான் வந்து இத வேதம் சொன்னபடி இதை நடத்துகிற வேதத்தில் இதெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லியிருக்கோ அதை பண்ணலை பண்ணினா எனக்கு பாபம் வரும் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு இதெல்லாம் பண்ணுறேன் எனக்கு புண்ணியம் வரும் லௌகிக கர்மாவும் பண்ணுறேன் வைதிக கர்மாவும் பண்ணுறேன் திருஷ்டபலனை விரும்பி பண்ணுற கர்மாக்களும் இருக்குது அதிருஷ்டபலனை விரும்பி பண்ணுற கர்மாக்களும் இருக்குது அதிருஷ்டபலனால் அதிர்ஷ்டந்தானே திருஷ்டமாக மாறப்போகிறது புண்ணியம் இது வந்து வேதப்பூர்வ பாகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இதனால் என்ன நடக்கும்னா தனி மனிதனுடைய வாழ்க்கையும் சமூக வாழ்க்கையும் செம்மையாக இருக்கும் பிரச்சனைகள் குறையும் பர்சன்டேஜை குறைக்கலாம் நம்ம ப்ராப்ளத்தை நிறைய குறைச்சு விடலாம் அதுக்கப்புறம் இருக்கிற பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிவிடலாம் ஒன்றும் கஷ்டமில்லை முதல்ல என்ன பண்ணுறாங்க அந்த வீரியத்தை குறைக்கிறாங்க நம்ம ஏதோ பிரச்சனை டாக்டர்கிட்ட போனால் அதனுடைய வேகத்தை முதல்ல தணிக்கணும் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பித்து டோட்டலாக அதனுடைய காசை ரிமூவ் பண்ணுறதுங்கிறது அப்புறம் மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் நான் என் நான் நல்லா இருக்கணும் ஃபேமிலி நல்லா இருக்கணும் சொசைட்டி நல்லா இருக்கணும் சொல்லி எல்லாருமே சேர்ந்து ஸ்ரத்தையோடு பண்ணினா அதுக்கு மகிமையே வேறு ஆனால் அதுதான் இன்றைக்கி ரொம்ப சிரமமான விஷயம் எல்லோருக்கும் வேதத்தில் ஸ்ரத்தை இல்லை பணத்தில் நம்பிக்கை இருக்குது பணம் எனக்கு சுகம் கொடுக்கும்னு ரொம்ப நம்புகிறான் எல்லோரும் பணம் எனக்கு சுகம் கொடுக்கும் புண்ணியம் சுகம் கொடுக்காது அப்படி தான் நம்பிக்கை இருக்கு எல்லாருக்கும் யாருக்கா புண்ணியம் எனக்கு சுகம் கொடுக்குங்கிற எண்ணம் இருக்கோ பணம் எனக்கு சுகம் கொடுக்கும் பதவி எனக்கு சுகம் கொடுக்கும் புகழ் தான் எனக்கு சுகம் கொடுக்கும் மனைவி தான் எனக்கு சுகம் கொடுப்பா கணவன் தான் சுகம் கொடுப்பா அப்படிங்கிற எண்ணம் பலமாக இருக்கே தவிர இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுவே சரியாக தகராறா தெரியாது எனக்கு ஆனால் யாருக்காவது புண்ணியந்தான் எனக்கு சுகம் கொடுக்கும் பாபம் எனக்கு துக்கம் கொடுக்குங்கிற எண்ணம் பலமாக இல்லை வேதபூர்வம் இதை பலப்படுத்துறது ஏன்னா எனக்கு நிறைய மெச்சூரிட்டி வேணும் வாழ்க்கையில் அதுக்காக எனக்கு வேதம் இந்த ஞானத்தை கொடுக்குறது இதுக்கு பேர் தான் தர்மஜானம் தர்மா தர்ம விவேகா வேதத்தினுடைய பூர்வ இந்த தர்மா தர்ம விவேகத்தை எனக்கு உபதேசம் பண்ணுறது அதாத்தோ தர்ம ஜிஜ்யாசா அதர்ம ஜிக்யாசா ஆனால் இதில் எனக்கு வந்து நிறைவு வர்றதில்ல எவ்வளவு வந்தாலும் எனக்கு மனதுக்குள்ளே துன்பம் இருக்கிறதுனால அந்த துன்பம் வந்து ஜென்மாந்திரத்தில் பண்ணப்பாபோம் நான் ஏற்றுக்கிறேன் அப்போ அப்படி தான் சொல்லுவோம் இப்போ ஏதோ எனக்கு துன்பம் வர்றதுன்னு சொன்னால் என்னால் முழுசாக புண்ணம் பண்ண முடியாது இப்போ அது வேறு விஷயம் ஏற்கனவே நான் இந்த இதெல்லாம் இல்லாத போது என்ன பண்ணினேனோன்னு எனக்கு தெரியாது அதனால்தானே ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கோம் ஜாதகத்தில் என்ன எழுதியிருக்கு நம்ம முன்னால் பண்ண புண்ணிய பாபத்தை தானே இது ஜா கிரகமாக நிற்கிறது வேறு என்ன நிற்கிறது அதில் அது ஜாதகம் எழுதுகிற போது அதுதானே சொல்கிறார் அவர் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் தான் எழுதுகிறார் லிக்கியத்தை ஜென்ம பத்திரிக்கான்னு பூர்வ பாப்பானாம்னு எழுதலை அண்டர்ஸ்டுட் எழுதலை அவர் அது எழுத மாட்டாங்க அது எழுதுனா பாப்போம் பதவி பூர்வ பாப்பானாம் அப்பி எழுதினா பார்ப்போம் அது அதனால அவர் எழுத மாட்டாரு ஜோதிஷருக்கும் இருக்கு சில நல்லதுதான் நீ சொல்லணும் எல்லாத்தையும் சொல்லி அவனை குழப்பிடாதே அவனுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸை டெவலப் பண்ண முடிஞ்சா பண்ணு இல்லைன்னா நீ ஒன்னு அவனை டிஸ்டர்ப் பண்ணிவிடாது ஜோதிஷனுக்கும் சும்மா ஒண்ணும் இல்லை அவனுக்கு நிறைய உபாசனைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு தியானமெல்லாம் இருக்கு சும்மா ஒண்ணும் வாய் வந்து சொல்ல முடியாது வாயில வந்தபடினா சொல்லிட முடியாது அவருக்கும் சரியான பலனை சொல்றதுக்கு புண்ணியம் வேலை செய்யணும் கேட்குறவனுக்கும் அந்த பலனை கேட்கறதுக்கு புண்ணியமானோம் இவ்வளோ இருக்குது இதுதான் ககனா கர்மனோ கதிகி இப்போ வேதபூர்வம் நான் ஜீவாத்மா என்றும் நிறைய ஜீவன்கள் இருக்கிறது என்றும் எல்லா ஜீவர்களும் இந்த சமூகத்திலே ஓரளவாவது நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் அது வார்த்தையை ஞாபகம் ஓரளவாவது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் ஓரளவு பெரும்பாலும் துன்பத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் எல்லோரும் எப்படி நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தைக் கடைபிடிக்கிறோமோ அப்படி வேத தர்மங்களில் சொல்லப்பட்டிருக்கிற புண்ணிய பாப கர் பாப கர்மங்களை விடுத்து புண்ணிய கர்மங்களை பண்ண வேண்டும் இந்த புண்ணிய கர்மங்கள் நமக்கு வந்து இந்த உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கும் விஷயத்தை கொடுக்கும் நூறு கொடுத்துடாது நூறு ஆரோக்கியம் கிடைச்சுடாது நூறு எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சுடாது விஷயங்களும் நூறு சதவீதம் என்விரோன்மெண்ட்டும் கிடைச்சூடாது ஓரளவுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணலாம் கிடைக்கும் வீண் போகாது எந்த கர்மாவும் வீண் போகாது ஒரு கர் நாபுக்தம் க்ஷீயத்தே கர்ம கல்ப கோட்டி சதை ரப்பி எந்த எஃபர்ட்டும் அந்த நேரத்துக்கு பலன் கொடுக்காட்டாலும் நிச்சயமாக பின்னால் பலன் கொடுத்தே தீரும் கர்மா வந்து பலனை கொடுக்கக்கூடிய தன்மை உடையது சரி இப்போ இதில் இந்த இப்போ நம்ம வந்து உபனிஷத்துக்கு போகணும் இது கர்மகாண்டத்தினுடைய உபதேசம் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீ எத்தனை எத்தனை ஜென்மா எடுத்து எத்தனை மனுஷ ஜென்மா எடுத்து எத்தனை புண்ணிய கர்மா பண்ணினாலும் உனக்கு மனசில் நிறைவு ஏற்படவே ஏற்படாது அப்போனா எதுக்கு இத்தனை நேரம் சொல்கிறேன்னா ஓரளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டி வர்றதுக்காக சொல்கிறேன் நீ பக்குவப்படணும் நீங்கள் உலகத்தில் வாழணும்னு நினைக்கிறேன் இந்த சரீரத்தை நடத்தி ஆகணும் இந்த சரீரத்தை நடத்துகிற போது அதுக்கு ஒரு முறை இருக்குது ஆனால் அதில் முழுமைங்கிறது கிடையாதுங்கிறது புரிஞ்சுக்கணும் இதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது ஏன்னா உடம்பே லிமிட்டெட் நமக்கு இருக்கிற புத்தி சக்தி அதுவும் வரையறைக்குட்பட்டது நமக்கு இருக்கக்கூடிய செயல்புரிய ஆற்றல் அதுவும் வரையறைக்குட்பட்டது எல்லாமே பரிச்சின்னம் ஷரீரம் பரிச்சின்னம் ஞானம் விவேகா பரிச்சின்னா கர்மா நமக்கு இருக்கிற கெப்பாசிட்டி ஆழ்பலம் பொருள் பலம் எல்லாமே வரையறைக்குட்பட்டது வரையறைக்குட்பட்ட செயல்களை வைத்து கொண்டு வரையறைக்குட்படாத இன்பத்தை நீ அடையவே முடியாது இது ஆனால் இந்த உடம்பு ரீதியில் இது தேவை ஆனால் மன ரீதியில் இன்னொரு தேவை இருக்கு அங்கே தான் வரவை இப்போ தான் மன ரீதியாக இதில் வந்து நீ எக்ஸ்டர்னலாக மேக்ஸிமம் நீ அடையலான்னு சொன்னால் புண்ணிய கர்மா உனக்கு ஹெல்ப் பண்ணும் ஆனால் அதில் வந்து பூர்ணத்வம் கிடையாது அது வந்து துன்பம் கலந்து தான் இருக்கும் அதில் துக்கம் கலந்து தான் இருக்கும் அதில் உனக்கு திருப்தி வராது எத்தனை பண்ணினாலும் எத்தனை புண்ணிய கர்மா பண்ணினாலும் உனக்கு திருப்தி வராது எத்தனை பணம் சம்பாதித்தாலும் எவ்வளோ பேர் உன்ட்ட சிரித்து பேசினாலும் உனக்கு வராது யாரோ ரெண்டு பேராவது உன்னை இகழ்ந்து பேசுவான் உனக்கு அப்பப்போ பிரச்சனை பணத்தை மெயின்டைன் பண்ணுறதுலேயே சிக்கல்கள்லாம் வரத்தான் செய்யும் ஆகையினால் உனக்கு ஒரு எப்போ ஸ்மூத்தாக போயிடுத்துன்னு சொல்ல முடியாது தினம் நீ வந்து உன் ராசிக்கு என்ன பலன் பார்த்துட்டு இருக்கான் இருப்ப எல்லோரும் அவன் ராசிக்கு பலன் பார்த்துட்டே டெய்லி இன்னும் காலம்புறத்துக்கு எப்படி இருக்கும் மத்தியானத்துக்கு எப்படி இருக்கும் சாயங்காலம் எப்படி இருக்குன்னு போடலைன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு ஜோசியர் வந்துருவாருன்னு நினைக்கிறேன் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்று காலை இத்தனை மணி முதல் இத்தனை மணி வரை இப்படி இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு மத்தியானம் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இருக்கும் போட்டாலும் போடுவோம் அதை பார்க்குறதுக்கும் ஜனங்கள்லாம் இருக்கா கீதை படிக்கிறதுக்கு தான் அழகானோம் ஏன்னா அதை சார்ந்துருக்கு அதில் போட்டிருக்கிறபடி நான் இருப்பேங்கிறான் நான் அதை திருத்துகிற அளவுக்கு எனக்கு பகவான் சக்தியை கொடுக்கணும்னு பார்க்கக்கூடாத அது வராது அதுக்காக நான் ஜோசியத்தை இது பண்ணலை பட் அதில் இருக்கிறபடி தான் நான் இருப்பேன்னு தீர்மானம் விட்டாது ஓ அதில் இப்படி போட்டிருக்கா நம்ம அதுக்கு மேலே போகலாமே பகவான் இருக்கார் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கக்கூடாதோ அந்த மனசு வர்றதில்ல அப்போ அந்த நிறைவு வராடுறதில்ல அப்போ அவனுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைவே கிடைக்காது இப்படிதான் இருக்குமா எப்பவும் அப்படி இருக்குமா ஹண்ட்ரட் பர்சன்ட் துக்கம் இல்லையே துக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை மனித மனசு விரும்புறது இது கூட இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிம்போம் இல்லையா ஜீரோ லெவலுக்கு போயிடணும் ஜீரோ டிஃபெக்டுங்கிறான் இல்லையா அந்த அளவுக்கு போகணும்னு ஆசைப்பட்றான் ஏன்னா பாசிபிலிட்டி இல்லை ஆனால் இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் உபனிஷத்துக்குள்ளே நுழையரும் அதுதான் இருக்குங்கிறது அது நேர்மாறாக பேசுது ஏன்னா இதுவரைக்கும் நமக்கு என்ன அபி என்ன எண்ணம் நான் ஒரு ஜீவன் இதெல்லாம் பண்ணணும்னு வேதம் சொல்லியிருக்குன்னு பண்ணுறேன் எடுத்த உடனே என்னை வந்து உயர்நிலைக்கு வேதத்தால் கூட்டின்னு போக முடியாது ஏன்னா எனக்கு பக்குவம் என்னுடைய ஸ்வாவம் தெரிஞ்சுதான் எனக்கு சாப்பாடு போட முடியும் இந்த இந்த வேதம் அந்த அம்மா வந்து குழந்தைக்கு எப்படி ஃபுட்டு கொடுப்பா சின்ன ரொம்ப குழந்தையாக இருந்தால் அதுக்கு கூழ் மாதிரி கரைச்சி கரைச்சி கொடுப்பா கடினமான பதார்த்தம் பல்லே முளைக்காத போது எப்படி சா கொடுக்குறது குழந்தைக்கு பல்லு முளைக்காத குழந்தைக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணுமோ அதுதான் கொடுப்பாள் பெரிய பையனாக இருந்தால் அவனுக்கு தகுந்த மாதிரி ஆகாரம் கொடுப்பா அது மாதிரி இந்த வேத மாதா நிறைய பேருக்கு ஆரம்பத்தில் என்ன மெச்சூரிட்டி இருக்குமோ அதுக்கு தகுந்த ஃபுட்டு தான் அதனால் முதல் பாடத்தில் நீ ஜீவாத்மாவாக இருக்க உனக்கு பகவான் மூணு கரணத்தை கொடுத்துருக்கார் உனக்கு எத்தனையோ மனுஷ சரீரம் வந்திருக்கு இதுவும் ஒரு மனுஷிய சரீரம் இருக்குது நீ வாழ்க்கையில் உனக்கு சுகமாக இருக்கணும்னு எண்ணம் இருக்குது உன்ன மாதிரி நிறைய பேருக்கு எண்ணம் இருக்குது எல்லாரும் சேர்ந்து நன்றாக வாழ்வோம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதுக்கு யாதும் குறைவில்லை ஆகினால் நீங்கள் இதெல்லாம் கடைபிடியுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஸ்ரத்தையாக கடைப்பிடிக்கிறேன் ஆனால் நான் இவ்வளோ வேதம் சொன்னபடி கடைப்பிடிக்கிறேன் குரு சொன்னபடி வாழ்கிறேன் பகவானை பூஜை பண்ணுறேன் எல்லாம் பண்ணுறேன் ஆனாலும் ஆழமான மனசில் எனக்கு ஒரு நிறைவின்மை தோன்றுகிறது அப்படின்னா என்ன பண்ணுறது நான் சொல்கிறது மெட்டீரியலிஸ்டிக் இல்லை இந்த தார்மிக்க வாழ்க்கையில் தர்மமான வாழ்க்கை இது உண்மைதானே நிறைய பேருக்கு அனுபவம் தானே நான் பண்ணாத பூஜை இல்லை போகாத கோயில் இல்லை எல்லாம் பண்ணியிருக்கேன் சுவாமி அத்தனையும் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து நான் நெஞ்ச தொட்டு சொல்கிறேன் எனக்கு இன்னும் நிறைவே இல்லை மனசில் அது மாத்தம் இல்லை நம்ம இன்னும் அது எதையாவது நமக்கு குறைக்கின்னு சிலதெல்லாம் இருக்கும் வீட்டில் எனக்கு அவங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் சிலதெல்லாம் நடக்கலை இது நடக்கலை இதெல்லாம் என்னவோ நிறைய லிஸ்ட்டு இருக்கு. நான் அதெல்லாம் போட ஆரம்பித்தேன் இதெல்லாம் கிளாஸ் முடிக்க முடியாது இதுவே டைம் ஆகிட்டுருக்கு அப்போ தான் உபநிஷத்துக்கு வரும் அப்போ உபநிஷம் சொல்கிறது எங்கிட்ட இதை விட ஒரு நல்ல விஷயம் வச்சுருக்கேங்கிறது வேதம் இப்போ தான் உனக்கு வந்து அது வரணும் அந்த எண்ணம் வரணும் ஏன் எனக்கு நிறைவு வரலை அப்படின்னா அதுக்கு தான் உபனிஷத்துக்குள்ளே நுழையரும் அப்போ ஒன்று புரியுறது வாழ்க்கையில் பணம் தான் மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்தாலும் அதுலேயும் நிறைவு வரலை சரி வேதம் சொல்கிறதுன்னு சொல்லி தர்மசாஸ்திரம் ஈஸ்வர பக்தி எல்லாம் பண்ணி பண்ணுறேன் அப்படி இருந்தும் எனக்கு நிறைவு வரல அப்போ நான் நிறைவாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வரும் அப்போ இதில் சாஸ்திரம் அதை என்ன சொல்லுறது இதில் ஒரு உனக்கு நிறைவு கிடையாது நீங்கள் முண்டக்கோ உபனிஷத் மந்திரமெல்லாம் ஞாபகம் இருந்தால் தெரியும் கர்மாவை வந்து அவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணுறது வைதிக தர்ம ஆச்சாரத்தை பற்றி அப்படி புகழ்ந்து பேசுகிற அதே வேதம் இது முழுமையானது அல்ல அப்படின்னு சொல்லிவிடுது அப்போ நான் முழுமை நிறைவை உணர வேண்டுமென்றால் என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு தான் உபனிஷத்துக்குள்ளே என்ட்ரு பண்ண வேண்டும் ஞான காண்டத்துக்குள்ளே நுழைறோம் அப்போ ஒன்று புரியறது இது முழுமை இல்லைன்னு சொல்றியோ இல்லையோ இப்போ முழுமை இல்லை நிறைவு இல்லை அது மாத்திரம் இல்லை அது மாறிண்டு வேற இருக்கு அதான் தோஷம்னு சொல்றோம் மூன்று குறைகள் அதில் இது நான் சொன்னதெல்லாம் விஷயமா சொல்லிட்டேன் உங்களுக்கு பேர்லாம் சொல்லுவோம் கரணங்கள் மூன்று மூணு கரணத்தினால கர்மா பண்றோம் அந்த கர்மா புண்ணியம் பாபம் அதுக்கு மாதிரி உடம்பு விஷயம் சூழ்நிலை இது பேர் சம்ஸ்கிருதத்தில் சாஸ்திரத்தில் உபாதி விஷயா லோக்கா அப்படின்னு பேர் உபாதிகின்னு சொன்னால் உடம்பு இந்திரியங்கள் சென்ஸ் ஆர்கன்ஸ் விஷயகான்னு சொன்னால் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் விஷயங்கள் லோக்கஹான்னா சூழ்நிலை தேவலோக்கம் கந்தர்வலோகம் பித்ர்லோக்கம் ரொம்ப அமை குய்ட்டாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன் சாஸ்திரப்படி பூலோக்கம் தேவலோக்கம் பித்ர்லோக்கம் கந்தர்வலோக்கம் பிரம்மலோகம் சத்தியலோகம் கோலோக பிருந்தாவனம் எல்லாமும் சொல்கிறோம் இல்லையா பெட்டர் better பெட்டர் சென்ஸ் ப்ளஷர் பெட்டர் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சொல்கிறோம் ஆங்கிலத்தில் இப்போ எங்கே போனாலும் நிறைவு கிடையாது இது புரிஞ்ச உடனே என்ன பண்ணுறதுன்னா அப்போது வந்து அதுக்கு என்னென்னா இதில் நிறைவில்லேன்னா நிறைவானதை தெரிஞ்சுக்கணும்னா நிறைவுன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சால் நிறைவில்லாத விட முடியும் அதெல்லாம் அந்த டாபிக் உள்ள நான் நுழையல ஒருத்தனுக்கு புரியறது எதுக்கு இத்தனை எத்தனை ஜென்மா எடுக்கிறது எத்தனை தடவை இதுக்காகவே வேலை பண்ணிகிட்டே இருக்கிறது எத்தனை ஜென்மா எடுத்து எடுத்து எத்தனை புண்ணியம் பண்ணுறது எவ்வளோ புண்ணியம் பண்ணாலும் பாபம் கலக்காமல் இருக்க மாட்டேங்கிறது ஆகையினால இதில் ஒரு நிறைவே வரலைங்கிற போது சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா நீ ஞானத்தை நாடு கர்மத்தினால் உனக்கு நிறைவு வராது புண்ணியம் உனக்கு முழுமையான நிறைவை தராது முதல்ல புண்ணியம் வேணும் இன் அது செஞ்ச தெரிஞ்சதுக்கு பிறகும் விவகாரத்தில் புண்ணியத்தை விடமாட்டோம் ஆனால் மனசில் வந்து ஆழமாக நிறைவாக இருக்கணும்னா அதுக்கு வந்து ஞானம் வேணும் என்ன ஜானம் வேணும்னா ஆத்மாவினுடைய யதார்த்த ஸ்வரூப்பை ஜானம் வேணும் நான் முதல்ல என்ன நினச்சுன்னு விட்டேன் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவன் தான் படித்தேன் ஆனால் உபநிஷத்து என்ன சொல்கிறது நீ ஜீவன் கிடையாது பிரம்மன்கிறது ஞான காண்டம் நேர மாற்றுறது எல்லா ஜீவர்களும் உண்மையில் பிரம்மன் தான் அதுக்கு முன்னால் பிரம்மன் ஏதோ கடவுளுக்குங்கிறத கடவுளை தனியாக வச்சிருந்துது இப்போ நம்ம அதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிடுறேன் ரொம்ப முக்கியம் அது இவன் இந்த ஜீவன் புண்ணிய பாபம் பண்ணுறான் மூணு கரணத்தை வச்சுருந்து புண்ணிய பாபம் பண்ணுறான் வேதத்தில் சொன்னபடி பண்ணுறான் ஆனால் இவனுக்கு ஈஸ்வரன் ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வேதம் உனக்கு மேலே ஈஸ்வரன் இருக்கான் அவன்தான் கர்மபல தாத்தான்னு சொல்கிறது அதை நம்ம விட்டுட்டோம் அது சேத்ரோம் இப்போ அந்த ஈஸ்வரனுக்கு தான் சாஸ்திரத்தில் சாதாரணமாக பிரம்மன் பேர் கடவுள் அந்த கடவுள் இந்த ஜீவன் என்னெல்லாம் புண்ணிய பாபம் பண்ணுறாங்கிறத பார்த்து அவருக்கு அதுக்கு பலன் கொடுத்துன்னு இருக்கார் அவர் அவர் எப்படி கொடுப்பாருனே தெரியாது அதுதான் ஈஸ்வரனுக்கு தான் தெரியும் நம்ம கர்ம சாட்சி நம்ம மனசில் என்ற புண்ணிய விற்த்தியை அவர் பார்க்குறார் நல்ல எண்ணங்களை எண்ணினா அந்த எண்ணங்கள் அவருக்கு தெரியும் நம்ம தீய எண்ணங்களை எண்ணினா அந்த எண்ணங்கள் அவருக்கு தெரியும் ஆ விற்பத்தி எண்ணங்களையே பார்க்குறவர் அவர் அந்தர்யாமி அவர் உள்ளே இருந்துட்டு அவர் நம்ம அவர் உள்ளே இருக்கார் வெளியே இருக்கார் எல்லாம் அவருக்கு போது சர்வஜனாக இருக்கிற போது இது எல்லா ஜீவர்களுடைய கர்மாவை அவர் பார்க்குறார் என்னோடய பேச்சில் இருக்கிற உள்நோக்கத்தையும் அவர் பார்க்குறார் அப்போ அவர் கர்ம சாட்சி அவர்கிட்ட நான் ரொம்ப பயப்படுறேன் பயப்படுறேன்னா நியாயமான பயம் எப்படி ஒரு எஜமானனுக்கு பயந்து ஒரு சேவகன் பொறுப்பாக வேலை செய்வானோ அந்த காலத்தில் வச்சுக்கோ பயப்படுவான் இப்போ எஜமானன் வந்து சேவகனை பார்த்து பயப்படுறானா சேவகன் எஜமானனை பயப்படுறானாங்கிறது எல்லாம் ஜோக்கு ஆனால் நியாயம் என்ன சம்பளம் கொடுக்குறவன் யார் யஜமானன் தான் சம்பளம் கொடுக்குறான் யஜமானன் வந்து ஒரு வேலையை உண்டு பண்ணியிருக்கான் வேலை வாய்ப்பை உண்டு பண்ணியிருக்கான் ஒரு முதலாளி அல்லது யஜமானன் தொழிலில் வாய்ப்பை உண்டு பண்ணியிருக்கான் ஒரு தொழிலாளிக்கு தொழில் கொடுக்குறான் அந்த தொழிலாளி செய்கிற வேலையிலேருந்து அவன் பயனடைகிறானுங்கிறதெல்லாம் லௌகிக்க விஷயம் ஆனால் ஈஸ்வரன் விஷயத்தில் ஒரு முதலாளி இங்கே லௌகிகத்தில் பார்க்குற போது ஒரு முதலாளி ஒரு தொழிலாளியை ஒரு ப பத்து வயது தொழில் உருவாக்கி ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு தொழிலை கொடுத்து அவன் செய்கிற தொழிலுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு ஊதியம் கொடுக்குறான் அவன் சரியாக பண்ணினா அதுக்கு தகுந்த ஊதியம் சரியாக பண்ணலைன்னா அந்த ஊதியத்தை குறைக்கிறான் இல்லாட்டி வேலையை விட்டு விளக்குறான் என்னவோ பண்ணுறான் அடிக்கடி இங்கே இந்தியாவில் தான் இப்படிலாம் கிடையாது அடிக்கடி நம்ம நியூஸெல்லாம் கேட்குறோம் அமெரிக்காவில் சுவாமி எனக்கு ஜாப் போயிடுது ப்ளஸ் பண்ணுங்கோ அடுத்த ஜாப்புக்கு ப்ளஸ் பண்ணுமோன்னு வருது நிறைய நியூஸ் வருது ஏன்னா அந்த ஊர்லெலாம் இப்படிலாம் இல்லை பாப்பா கொஞ்ச நாள் சரியாகவில்லைன்னா போயிட்டுவான்னு விடுவோம் முடிஞ்சு போச்சு அதை வந்து அந்த இமோஷனல் அட்டாச்மெண்ட்லாம் இங்கெல்லாம் நடக்காது என்னது கிவ் அண்ட் டேக் பாலிசி கொடு வேலை செஞ்சா பணம் அவ்வளோதான் இல்லை சார் எங்கள் வீட்டில் சரியில்லை சார் அப்படி இல்லை சார் இப்படி சார் அப்படின்லாம் சும்மா அப்படி சமாளிச்செல்லாம் அங்கே பைசாலாம் வாங்க முடியாது இமோஷனல் அதற்கெல்லாம் அங்கேலாம் இடம் கிடையாது நம்ம ஊரில் அப்படி ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் அப்புறம் வீட்டில் இந்த ஒய்ஃபை கூட்டிட்டு வந்துருவான் இவன் ஒருபடியாக வேலை செய்ய மாட்டான் அவன் கூட்டின்னு வந்து சொல்லுவான் பாருங்கள் பாருங்கள் பாருங்கள் குழந்தை பாருங்கள் இதெல்லாம் லவ் நம்ம எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் விஷயம் என்ன நமக்கு ஈஸ்வரன் ஈஸ்வரன் கர்மபல தாத்தா அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பகவானுக்கு நான் தாசன் அகம் ஜீவோஸ்மி பிரம்ம தாசோஸ்மிச்சோம் அகம் பிரம்ம தாசோஸ்மி ஆனால் பிரம்மன் அவர் கடவுள் எப்படிப்பட்டவர் இது அடுத்த கேள்வி கடவுள் நிறைவாக இருக்கிறாரா குறைவாக இருக்காரா பகவான் எப்படி இருக்காருன்னா அவர் நிறைவுக்கு என்ன கொடுது அவருக்கு புண்ணிய பாபம் உண்டா ஆனால் அவருக்கு புண்ணிய மூர்த்திங்கிறோம் பகவான பாபத்தை போக்குபவரே ஹே பாபநாஷா பகவானை பார்த்து பாபத்தை நாசம் பண்ணுறவனே புண்ணியத்தை கொடுக்குறவனே புண்ணியமூர்த்தியே அப்படின்னு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறோம் பகவான் ஆனந்தமூர்த்தி அவர் நிறைவாக இருக்கார் குறைவிலா நிறைவு நான் ஜீவாத்மா என்னதுன்னா எவ்வளவு கர்மா பண்ணினாலும் எவ்வளவு புண்ணியத்தை பண்ணினாலும் எத்தனை விஷயங்களை அனுபவித்தாலும் எனக்கு உள்ளூர என்னன்னா நிறைவு குறைவாக இருக்குது குறைவோட கூடிய நிறைவா இருக்கு இறைவனோ குறைவிலான் நிறைவாக இருக்கார் நான் பண்ணுற அவன் படைத்தவன் நான் படைக்கப்பட்டவன் அவன் ஆண்டவன் அவனுடைய அடிமை நான் ஆனால் எனக்கு நிறைவே இல்லை கிருஷ்ணர் அழகாக சொல்கிறார் பத்தாவது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் என்னை வந்து நான் தான் ஜகத்கர்த்தா ஜெகத்காரணன் கர்மஃபல தாத்தான்னு சொல்லி என்னை யார் தியானம் பண்ணி உபாசனை பண்ணி நான் சொன்னபடி வேலையை செய்கிறானோ அதனது தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச என்னை நினைச்சுண்டு ஒழுங்காக வேலை செய்யுங்கிறார் கிருஷ்ணர் மையர்பித்த மனோபுத்தி மாமே வைஷ்யத் எசம்சயம் அதில் அங்கே கடைசியில் என்ன சொல்கிறார் அப்படி பண்ணுறவனுக்கு நான் வந்து அனுகிரகம் பண்ணுறேன் அவனுக்கு ஞானத்தை கொடுக்குறேன் என்ன ஞானத்தை கொடுக்குறேன்னா அவனும் நானும் ஒன்றுன்னு புரிய வைக்கிறேங்கிறார் இது அடுத்த படி இது படிப்படியாக தான் போக முடியும் நான் சொன்ன மாதிரி ஞான் வச்சுக்கோங்க அம்மா சாப்பாடு கொடுக்குற மாதிரி குழந்தைக்கு மெஜாரிட்டி பீப்புளை மனசில் வச்சுன்னு பேசுகிறோம் எக்ஸப்ஷன் கேஸெல்லாம் இங்கே இல்லை வேதத்தோட உபதேசம் என்னது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்சனு கிடையாது மெஜாரிட்டி பீப்புளுக்கு தான் பெரும்பாலான மக்களை மனதில் வைத்து கொண்டு பேசுகிறது நான் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி நான் ஸ்பெஷல்னு ஒருத்தர் சொன்னால் நாங்கள் அதுக்கெல்லாம் வரலன்னு சரி அப்பனா நீ எக்ஸப்ஷன் கேஸ் போய்க்கோ அப்படி சொல்லுவோம் ஆனால் ஏன் வச்சுக்கோ மெஜாரிட்டி பீப்புளோட thinking லைஃப் ஸ்டைலில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீ பெரும்பாலான மக்களுடைய எண்ணங்களை முறைகளை நீ செய் நீ எடஞ்சல் பண்ணாமல் இருக்கணும் உன்னோடய டீச்சிங்கோ உன்னோடய ஆக்டிவிட்டீஸோ ஏன்னா அதுதான் முக்கியம் நிறைய பேர் என்ன பண்ணுவான் எக்ஸப்ஷன் எதாவது அவ ஏதாவது சொல்லிவிட்டான்னா இவன் எல்லாத்தையும் நம்பி இதில் மெஜாரிட்டி பீப்புள் ஃபாலோ பண்ணுறதை விட்டுவிடுவான் குழப்பம் ஜாஸ்தியாக போய்டும் இதெல்லாம் நான் என்னென்னலாம் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் அங்கங்கே காண்டாக்டில் புரியும் உங்களுக்கு அப்போது எனக்கு வாழ்க்கையில் நிறைவு வேணும்னா என்ன பண்ணுறது வேதம் அதான் சொல்கிறது நீ பிரம்மஸ்வரூபம் நீ எந்த பகவானை பூஜை பண்ணின்னு இருக்கியோ அந்த பகவான் ஆனந்தமூர்த்தி அந்த பகவானும் நீயும் ஒன்று அப்படிங்கிற போது தான் அது எப்படின்னு கேட்பான் அப்போ தான் அவனுக்கு வந்து அது எப்படின்னு கேட்குற போது அதை குரு வந்து சொல்லி கொடுப்பார் இந்த ஆங்கிளில் இப்படி உண்மையிலேயே ஜீவாத்மா பரமாத்ம எல்லா ஜீவர்களுக்கும் எல்லா ஜீவர்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஐக்கியம் இருக்குப்பா அப்படி சொல்லி ஜீவேஸ்வர ஐக்கியம் அல்லது ஜீவ பிரம்ம ஐக்கியம் இந்த வேர்டெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் ஜீவேஸ்வர ஐக்கியம் ஜீவபிரம்ம ஐக்கியம் அதெல்லாம் உபதேசம் பண்ணத்துக்கு பிறகு அவன் என்ன சொல்கிறான்னா இந்த உடம்பு கோணம் வேறு தத்துவம் வேறு அப்படின்னு தன்னையே அழகாக பிரித்துக்கிறான் ஆக தேகோஸ்மி ஜீவோஸ்மி பிரம்மதாசோஸ்மி பிரம்மாஸ்மி அகம் பிரஸ்மி இந்த பிரம்மாஸ்மி அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிறது வேர்டு இதில் ரொம்ப சம்ஸ்கிருத பதம் இது ஆனால் என்னென்னா நான் நிறைவானவன் இப்பொழுதே இங்கேயே நிறைவானவன் இதில் ஒரு மந்திரம் வரப்போகிறது இப்போவே இங்கேயே புரிஞ்சுண்டியானா உன் வாழ்க்கை யூஸ்ஃபுல் இதை இங்கேயே நீ புரிஞ்சுக்கல உன் வாழ்க்கை முழுக்க முழுக்க வீணாக போய்டு அப்படின்னு இந்த மந்திரம் இங்கே ஒன்று சொல்ல போகிறது இதிலேயே ரெண்டாவது கண்டத்தில் பார்க்க போகிறோம் அப்போ அதனால தான் இவன் என்ன பண்ணுறான்னா சரி நான் வந்து அதை தெரிஞ்சுக்க முடியுமான்னா தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் நீ இத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கே அதனால தான் உனக்கு இந்த புத்தியே வந்திருக்கு அதுக்கெல்லாம் நிறைய வழிகள்லாம் இருக்குது அதை வந்து சக்கா முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வைராக்கியம் வரும் இதெல்லாம் வந்து பூர்ணம் நிறைவே இல்லை இதை எத்தனை நாளைக்கு நான் வாழ்ந்து கொண்டு அதில் விவேகம் வந்து வைராக்கியம் வந்து கர்மயோகம் அதெல்லாம் நான் முடி சொல்லலை அப்புறம் வந்து க கர்மயோகம் பண்ணி நிஷ்காம தர்மானுஷ்டானம் நிஷ்காம உபாசனை எல்லாம் பண்ணி சித்த சுத்தி அடையிறதெல்லாம் நான் சுருக்கமாக சொல்லிவிட்டேன் ஆனால் அந்த புண்ணியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மனதுக்கு பக்குவத்தை கொடுக்கும் அது ரொம்ப முக்கியமானது இப்போ பக்குவத்தை கொடுக்க கொடுக்க நம்ம அந்த எக்ஸ்ட்ரோவர்டட்னஸ் குறையும் இதெல்லாம் இதில் இருக்கிற சூட்சங்கள் இந்த பாஹிய பிரவிற்த்தி நமக்கு குறையும் எல்லாம் எப்போ பார்த்தாலும் மணி பவர் பொசிஷன் பொசஷன் நகைகள் வெது இதையே பேசின்ட்டுருக்கும் இந்த பாஹ்யமான விற்பி அந்த எக்ஸ்ட்ரோட்டட்னஸ் குறைஞ்சு இந்த பாஹ்ய என்னென்ன அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபான்னு சொன்ன மாதிரி ஆனந்தத்தை வெளியில் அடைய முடியாது உள்ளுக்குள்ளே ஆனந்தமாக அடையலாம் ஆனால் திரும்பணுமே மனசு பக்குவப்படணுமே உள்நோக்கி போகணுமே எப்போ பார்த்தாலும் முடிஞ்ச க்ளாஸ் முடிஞ்ச உடனே பாக்கிய பிரவர்த்தி தான் ஆந்தரப்பிரவர்த்தி இல்லை தன்னை நான் யார் நான் எப்படி நிம்மதி இருக்குதுங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு அவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் அது ஏன் எப்படி இருக்கு இது ஏன் இப்படி இருக்குது எப்போ பார்த்தாலும் எக்ஸ்ட்ரோவெட்டட்னஸ்ஸாகவே இருக்கு இந்த உலகத்துக்கு நான் தனியாக வந்தேன் தனியாக இருக்கேன் தனியாக போகிறேன் எனக்கு உடம்புக்கு ஒரு நோய் வந்தால் நான் தான் அனுபவிக்கணும் யாரும் என்னோட கடமை உட்காந்து பக்கத்து உட்காந்து வருத்தப்படு ஆறுதல் சொல்லலாம் ஹெல்ப் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் வேதனை நான் தானே அனுபவிக்கணும் அப்புறம் இந்த உடம்புலேருந்து நான் தானே தனியாக கிளம்பி போயாகணும் யார் கூட வரப்போகிற அப்போ நான் தனியாக நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் எல்லோரும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அது ஒன்றும் சந்தேகம் இல்லை நான் மாற்றம் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கல எல்லோரும் நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் பகவான்கிட்ட பக்தியாக இருந்து தர்மத்தை கடைப்பிடிக்கிறேன் அதெல்லாம் இருக்குது ஆனால் அந்த இந்த புண்ணியத்தோட பலன் நான் சித்த சுத்திங்கிறத வேறு விதமாக சொல்கிறேன் உள்நோக்கி போகிறான் வெளிநோக்கி போயின்றிருந்த மனம் எப்போ பார்த்தாலும் அவுட்கோயிங்காக போயின்றிருந்த மனம் உள்நோக்கி திரும்புறது நான் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தேனோ அதை பண்ணணும் வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆளும் இந்த மயக்கை அறுக்க எனக்கு எந்தை மெஞ்ஞான எழில் வாழ் கொடுத்தான் அடக்கிப் புலனை பிரித்தே அவனாகிய ஆகிய மேனியில் அன்பை வளர்த்தேன் மடக்கிக் கொண்டான் என்னை தன்னுள் சற்றும் வாய்ப்பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி அந்த புறநோக்கிலிருந்து இதை அந்த பகிர்யோகத்திலேருந்து அந்தர்யோகத்துக்கு போறாயும் சித்பானந்த சுவாமியோட பாஷையில் சொல்லணும்னா அந்தர்யோகத்துக்கு போகிறாயும் இத்த நாளாக பகிர் யோகம் இந்த அந்தர்யோகத்துக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னா நிறைய நாள் பண்ணின புண்ணியம் அந்த புண்ணியம் கொஞ்சம் கொஞ்சமாக இவனை திருப்புறது பக்குவத்தை கொடுக்கறது சித்த சுத்தியை கொடுக்கறது சாதன சதுஷ்டையை சம்பத்தியை கொடுக்கறதெல்லாம் நான் அண்டர்ஸ்டு நான் அதெல்லாம் சொல்லலை நீங்கள் அதெல்லாம் போட்டுக்கணும் அப்படி இருக்கிற ஒரு சிஷியன் குருக்கிட்ட போய் நான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறான் ஏதோ நான் கேள்விப்பட்டேன் அது பேர் ஆபாத்தஞானம் செகண்டரி நாலெட்ஜ் நான் ஜீவன் இல்லை நான் இத்தனை வருஷமாக நான் ஜீவன் ஜீவன் நினச்சின்னு நிறைய புண்ணியமெல்லாம் பண்ணினேன் தேகாத்ம புத்தியோட மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் வேதமெல்லாம் படித்தேன் சாஸ்திரமெல்லாம் தெரிஞ்சுது நான் தேகாத்மா இல்லை ஜீவாத்மானு தெரிஞ்சுட்டேன் நிறைய சத்கர்மாக்களையெல்லாம் பண்ணினேன் இருந்தாலும் ஜென்மாந்திரங்களில் பண்ண பாபம் என்ன விடுறதில்ல அதுவும் பலனை கொடுத்துனு தான் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணின புண்ணியத்தினால ஏதோ புண்ணிய பார்க்கா இதை பற்றி நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது விவேக சூடாமணியில் நிறைய பல ஜென்மாக்களில் பண்ணின புண்ணியம் இப்படிலாம் வருது இதிலேயே கைவல்ல நவநியத்தில் சொல்றது இல்லையா சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில்லை ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும் நூத்தன விவேக்கு உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் பூதம்னா பாஸ்ட் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருஷனாமே எத்தையோ ஜென்மாவில் பண்ணின புண்ணியம் இந்த வாழ்க்கை உபனிஷத் படிக்கணும்னு ஒரு ருசி வந்திருக்கு இந்த தத்துவஜானத்தை படித்து தெரிஞ்சுக்கணுங்கிற ருச்சி டேஸ்ட் வந்திருக்கு அதனால் அவனை வந்து குரு சொல் அதை கேள்விப்படுறான் பிரம்மனுங்கிற நான் இத்தனை நான் ஜீவன் ஜீவன் சொன்னேன் இந்த அத்வைத சித்தாந்திகள் எப்போ பார்த்தாலும் ஆத்மா அயமாத்மா பிரம்மங்கிறத ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுகிறார்கள் எப்போ பார்த்தாலும் பூர்ணகா நிறைவு இப்பொழுதே இங்கேயே உணரப்படும் அப்படின்லாம் சொல்லுகிறார்கள் அதனால் அதை நான் கேள்விப்படுறேன் எனக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு குருக்கிட்ட வரேன் அப்போ அவர் சொல்லி கொடுக்குறார் குருந்து கிருஷ்ணர் சொன்ன மாதிரி குரு ரூபமாக வர்றார் தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாம் உபயாந்தித்தே இது பத்தாவது அத்தியாயத்தில் கீதையில் பத்தாவது ஸ்லோகம் நினைக்கிறேன் பார்த்தா தெரியும் அதில் பகவான் சொல்கிறார் ரொம்ப அழகான ஒரு டெவலப்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அடிக்கடி அகம் சர்வச பிரபவ மத்தம் பிரவர்த்தே இம்வா பஜந்தே மாம் புதா ாவசமன்வி மச்சித்த மிரா போச்ச மாம் நித்தம் துஷியம சதத்துக் பஜத்தம் பிரீத்தபூர்வம் தாமி பிடிம் தம் எமுமேவாஜம் தனுக்காம் அஹம்தரவிய நாசயாம் ஞாத்மபாவஸ்தா ஞானதீபேனபாஸ்வதா ஆதிசங்கர் இங்கே எழுதியிருக்கிற விளக்கங்கள்லாம் படிக்கணும் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு நினைக்கிறேன் பத்தாவது அத்தியாயத்தில் இருக்கு என்னை வந்து பக்தி பண்ணுறவனுக்கு நான் வந்து ஞானத்தை கொடுக்குறேன் அஜானத்தை நீக்கிறேங்கிறார் அப்போ ஈஸ்வரனை பக்தி பண்ணினா ஞானத்தை கொடுக்குறாரு என்ன ஞானத்தை கொடுக்குறாருன்னா ஞானீத்வாத்மைய மேமதம் ம் பயிர சர்வற்ற சர்வஞ்ச மயி பசிய தணசியமி சச்சவே ந பிரணியதி ஆற அத்தியாயத்தில் இருக்கு சர்வூதித்தம் வோமம் பஜத் தேக்கிதா சர்வா வர்த்தமானோபி சயோகி மயி வர்த்தே ஆஹ நான் வந்து இத்தனை நாளாக என்ன பண்ணேன் பகவானுக்கு கட்டுப்பட்டு புண்ணிய கர்மாக்களை பண்ணி இந்த விஷய சுகத்தினால சுகம்னு நினைச்சுன்னு இருந்தேன் பகவான் சொல்கிறார் நீ ஆத்மா பிரம்மம்னு தெரிஞ்சுன்னு சுகம் அந்த சுகத்தை புரிஞ்சுக்கோப்பா இந்த எக்ஸ்ட்ரோவேட்டட்னஸ்லேருந்து உள்ளே போ நிறைவாகவே நீ இருக்கிறாய் இதுலெல்லாம் போய் ஏன் நிறைவை தேடுற பணத்திலையும் மண்ணிலும் பெண்ணிலும் பொண்ணிலும் உறவுகளிலும் ஏன் நிறைவை தேடுகிறாய் அவைகளில் நிறைவு முழுமையானதாக இல்லை இதுதான் உண்மை ஆகவே நிறைவாக நீ இருக்கிறாய் அதை புரிந்து கொஞ்சம் பக்குவம் இருக்கிறதுனால உள்ள திரும்புகிறான் அவனுக்கு தான் உபதேசம் பண்ணுறது அதில் வந்து பத்து உபனிஷத் பிரசித்தமானது அதில் இப்போ நம்ம படிக்க போகிற உபனிஷத் கேனோபனிஷத் உபனிஷத்துன்னு சொன்னாலே ஆத்ம பிரம்ம ஐக்கிய வித்யா ஆத்ம பிரம்ம ஐக்கிய வித்யா அதுக்கு பேர் தான் உபனிஷத் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிற ஞானத்துக்கு பேர் தான் உப்பநிஷத் இதில் ஒரு இது விஷயம் இருக்குது இது அப்புறம் நான் சொல்கிறேன் ஆ இங்கே சப்ஜெக்ட் மேட்ரு என்னென்னா அங்கே வந்து என்னது தர்மசாஸ்திரத்தில் தர்மசாஸ்திரத்தில் விஷயங்கள் என்ன விஷயம்னா நான் ஜீவ தத்துவம் நான் தர்மத்தை கடைப்பிடிக்கணும் தர்மத்தை சகாமமாக கடைப்பிடித்தா விஷயபலன் விஷய சுகபலன் நிஷ்காமமாக பண்ணினா चित्त சுத்தி கிடைக்கும் வேதாந்தம் படிக்கிறதுக்கு உபனிஷத்தை படிக்கிறதுக்கு தகுதி வரும் வேதாந்தத்துக்கு தான் இன்னொரு பேர் உபனிஷத்து வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம் அப்படின்னு வேதாந்தசாரம்னு ஒரு புஸ்தகம்னு சொல்கிறது சதானந்தான்னு ஒரு மகாத்மா எழுதியிருக்காரு வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம் பிரமாணம்னா ஞான சாதனம் அறிவை தரும் கருவி இப்போ எனக்கு என்ன தேவைன்னா இப்போ நான் நிறைவாக இருக்கிறதுக்கு என்ன ரிச்சுவல் பண்ணுறதுன்னு கேட்க மாட்டோம் இப்போ இதுவரைக்கும் என்னென்னா நான் எவ்வளவோ கர்மா பண்ணி பண்ணி கர்ம பலனை பார்த்தாச்சு நிறைய கர்மா பண்ணியாச்சு அனந்த கர்மா அனந்த கர்மஃபலம் எல்லாம் பார்த்தாச்சு அந்த அனந்த கர்மஃபலத்தில் பூர்ணத்துவம் இல்லை இப்போ பூர்ணத்துவம் வேணும்னா அதுக்கு ஏதாவது புதுசாக கர்மா பண்ணணுமானா கர்மாவனால பூர்ணத்துவம் வராது கர்ம பலனோ கர்மாவோ பூர்ணத்துவத்தை கொடுக்காது அப்போ பூர்ணத்வம் பூர்ணத்துவம்னா நிறைவு எதனால் வரும்னா நிறைவான பரம்பொருளே நான் என்று உணர்வதனால்தான் அதுக்கு உணரணுமே தவிர அதுக்கு ஒரு கர்மாவும் கிடையாது ஒரு சடங்கும் பூஜையும் கிடையாது இது முழுக்க முழுக்க புத்தி பூர்வகமானது புரிஞ்சுக்கிறது இங்கே புரிஞ்சுக்கிறது தான் வேணும் வேற ஒன்றும் இங்கே பண்ண புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுன்றதை மனசில் நிறுத்தணும் மறக்கப்படாது அகம் பூர்ணோஸ்மி அகம் பரிபூர்ணம் பிரம்ம அஸ்மி இப்போ ரெண்டு லெவலாக வச்சுப்போம் நம்மளை வந்து உடம்பாக பார்க்குற போது ஒரு மாதிரி வச்சுப்போம் தத்துவத்தை மனசுக்குள்ளே என்ன நினச்சிப்போம் நான் உடம்பு கிடையாதுங்கிற தத்துவம் எல்லாம் வரும் அப்புறம் சொல்கிறேன் ஒரேடி அத்தனையும் சொல்ல முடியாது இங்கே நீ படிக்க படிக்க மந்திரங்களை படிக்க படிக்க நமக்கு அது படிக்கிறது சுலபமாகிடும் இது மந்திரங்களே இல்லாமல் நம்ம இப்போ சிந்தனை பண்ணுறோம் எந்த விதமான ஹோல்டும் இல்லாமல் சிந்தனை பண்ணுறோம் பொதுவாக நான் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக தான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் இனி மந்திரங்களை ஹோல்டு பண்ணி படிக்கிற போது இன்னும் நமக்கு நிறைய தெரியும் அதுக்கு தான் நிறைய படிக்கிறது நிறைய ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணுறது பாடல்கள்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது என்னென்னா அதுலேருந்து நமக்கு நிறைய விஷயங்களை உள்ளே வாங்கிக்கலாம் நம்ம ஒரு ஆர்டர் பண்ணி விடலாம் அது திருக்குறளாக இருக்கட்டும் தாய்மான்னா ஒரு பாடலாக இருக்கட்டும் திருவாச்சகமாக இருக்கட்டும் எல்லாமேன்னா நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஒழுங்கு பண்ணி வச்சு நடலாம் அந்த அடிப்படையில் தான் உபனிஷத்துக்குள்ளே போகிறோம் உபநிஷத்துக்கு பேர் ஜீவ ஈஸ்வர ஐக்கிய வித்யா பிரத்யேகாத்ம பிரம்ம வித்யா அப்படிலாம் சொல்கிறாங்க பொதுவாக பிரம்ம வித்யான்னு சொல்லுவேன் உபனிஷத்துனா பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்கிறது தான் வழக்கம் நான் கொஞ்சம் இதை சொல்ல விரும்புகிறேன் அத்வைத சித்தாந்தப்படி பிரத்யகாத்ம பிரம்ம வித்யா இந்த ஜீவாத்மா பிரம்மந்தான் அப்படின்னு சொல்கிறது புரிஞ்சுக்கிறது ஞான் வச்சுங்கோ இதை சொல்கிற போதே நான் எல்லாரையும் எல்லா ஜீவனும் பிரம்மந்தான்னு புரிஞ்சுக்கப் போகிறேன் இத்தனை நாளாக நான் என்ன நினச்சேன் அகம் நான் ஒரு ஜீவன் நீ ஒரு ஜீவன் உனக்கு ஒரு உடம்பு இருக்கு அந்த உடம்புக்குள்ளே நீ இருக்க எனக்கு ஒரு உடம்பு இருக்கு அந்த உடம்புக்குள்ளே நான் இருக்கேன் அப்படி நிறைய உடம்பு இருக்குது எல்லா உடம்புக்குள்ளேயும் ஒரு ஒருத்தர் இருக்கும் அது கண்ணுக்கு தெரியாது உடம்பு கண்ணுக்கு தெரியறது மனசே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறது மனசுக்கும் ஆதாரமாக இருக்கிற வஸ்து கண்ணுக்கு தெரியலேன்னு சொல்லவா வேணும் எனக்கும் என்னோட மனசுக்கு மனசு என்னோட மனசில் இருக்கிற எண்ணங்கள் தெரிகிறதே தவிர அது கருப்பாக செகப்பா அதுக்கு ஏதாவது ஃபார்ம் இருக்கா என் உடம்புக்கு வேணால் ரூபங்கள்லாம் இருக்குது இது நாமங்கள்லாம் இருக்குது ஆனால் என்னோட மனசே என் கண்ணுக்கு அதுக்கு ஃபார்ம் இல்லை அதை பார்க்குற எனக்கு என்ன ரூபம் இருக்குது என்ன நாமம் இருக்குது அப்படி இருக்கு ஆனால் ஒன்று நான் தனி நான் ஒரு இண்டிவிஜுவல் நீ ஒரு இண்டிவிஜுவல் நீ ஒருத்தன் நான் ஒருத்தன் ஆத்ம அநேகத்துவம் இதுக்கு பேர் ஆத்ம அநேகத்துவம் ஆனால் உபனிஷத்தினுடைய உபதேசம் என்னென்னா சங்கராச்சாரியர் ரொம்ப அழகாக சொல்கிறது விஷயம் என்னென்னா ஆத்மீகத்துவ ஞானம் ஆத்ம ஏகத்துவ ஜான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கடி உபனிஷத்துக்கள் அவர் அடிக்கடி சொல்றது அதனால தான் சில பேர் சங்கராச்சாரியார் வந்து ஏகாத்மவாதீம்ப ஏகாத்மவாதி மாயாவாதி இப்படிலாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவருக்கு சில காரணங்களால் சொல்கிறது ஆத்மக்கியத்துவம் ஆத்ம ஏக்கத்துவம் இதுலேயும் நிறைய சூக்மங்கள் தோன்றுறது ஒன்று ஒன்றே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இப்போ அவகாசம் போறாது ஏன்னா உபனிஷத் மந்திரங்களுக்குள்ளே நுழையணும் ஆத்ம ஏகத்வானம் பிரம்ம ஐக்கிய ஜானம்னு சொன்னேன் ஒரு ஒரு டாப்பிக்கும் பெரிசு பரிசாக இருக்குது அப்புறம் வெளியில் வர முடியாது இந்த ஸ்ரீவன் அபிமன்யு சக்கரவியூகம் மாதிரி தான் ஆக ஆத்ம ஏகத்வ வித்யா ஆத்ம பிரம்ம ஐக்கிய வித்யா இல்லாட்டி பிரம்ம வித்யா எப்படி சொன்னாலும் சரி உங்களுக்கு புரியறதுக்காக ஒன்று சொல்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு இது வந்து வெள்ளினால பண்ணினா ஒரு டம்ளர் மூடி இந்த மூடி இருக்கு இந்த இது வந்து ஒரு இது ஒரு ஃபார்மில் இருக்கு இதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது இது இப்படி ஒரு தட்டு ஒரு டம்ளரை மூடுற வஸ்து இந்த வஸ்துவுக்கு இந்த இந்த பொருளுக்கு ஆத்மா எதுன்னா இந்த தட்டு இது பேர் என்ன இது வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது இந்த ரூபம் இருக்குது இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம் என்னது தட்டு ஸ்மால் பிளேட் அப்படின்னு வைக்கிறோம் இங்கிலீஷில் சொன்னாலும் சரி சொன்னால் இதில் சொன்னாலும் சரி தாம்பாளம் தட்டு தாம்பாளம்னா பெருசாக இருக்கணும் சின்னத்தட்டு குட்டித்தட்டு இந்த குட்டித்தட்டுக்கு ஆத்மா எதுன்னா புரியுறதா குட்டித்தட்டுக்கு ஆத்மா எதுன்னா சில்வர் வெள்ளி குட்டித்தட்டுங்கிறது ஒரு வேர்டு அந்த வேர்டுக்கு வந்து சப்டன்ஸ் என்னது வெள்ளி இப்போ இதுக்கு என்னன்னா இது வெள்ளி இது இது இதோட ஆத்மா என்னது வெள்ளி இப்போ இது முழுக்க எது வியாபிச்சிருக்கு வெள்ளிங்கிற ஒரு உலோகம் வியாபிச்சிருக்கு அப்படியே எடுத்து போங்க ஒரு டேபிள்னு சொன்ன மரம் தான் அதுக்கு ஆத்மா டேபிளுக்கு ஆத்மா மரம் ஆத்மா மரம் இப்படி வந்து இந்த இதுக்கு இந்த வஸ்திரத்துக்கு ஆத்மா எதுனா திரெட் நூல் நூலுக்கு ஆத்மா எது பஞ்சு ஆத்மானிருக்கோ அதுக்கு பேர் தான் ஆத்மா எச் சாப்னோத்தி எதாதே எத்தாத் எச்சாத்தி விஷயாணிக யச்சாச சந்ததோ பாவா தஸ் ஆத்மேதி கீர்த்தியதே ஆத்மாவுக்கு லக்ஷணம் சொல்கிறப்போ சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கோ இதுதான் இதுக்கு ஆத்மா எது அதுக்கு ஆதாரமோ இருப்போ அது ஆத்மானு சொல்கிறேன் இந்த ஜகத்துக்கு ஆத்மா எது இது ஒரு நேம் ஃபார்ம் இது ஒரு நேம் ஃபார்முக்கு ஆத்மா இது அது மாத்தள்ளிங்கிறது ஒரு நேம் ஃபார்மாக இல்லையா நான் வெள்ளி சொல்லிவிட்டேன் இந்த தட்டுங்கிறது ஒரு ஃபார்ம் அதுக்கு ஒரு நேம் இருக்குது நாம ரூபம் இருக்குது ஆனால் வெள்ளிங்கிறதே ஒரு நாமரூபம் தானே இப்போ வெள்ளி கட்டி வச்சுருந்தேன்னு வச்சுக்கணும் வெள்ளி பார் வச்சுருக்கேன்னு வச்சுக்கணும் அந்த பார் வந்து ஒரு ஃபார்ம் அதுக்கு ஒரு நேம் இருக்குது ஆனால் அதோட சப்ஸ்டன்ஸ்னால் அது வெள்ளின்னு தான் சொல்லிவிடுவோம் தப்பு இல்லை ஆனால் அந்த வெள்ளி எதுலேருந்து வந்திருக்கு அது முடிக்கவே முடியாது அது இந்த சாஸ்திரப்படி இந்த ஜகத்து முழுவதும் இந்த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் முழுவதுக்கும் ஆத்மா எதுன்னா பிரம்மா ஒரே வஸ்து எப்படி இந்த ஒரு பொருளை இது வியாபிச்சிருக்கோ எல்லா பொருளையும் வியாபிச்சிருக்கிற ஒரு தத்துவம் அதுதான் பிரம்ம தத்துவம் அதை புரிஞ்சிக்கத்தான் வரும் புரிஞ்சுண்டாலே போரும் புரிஞ்சுண்டு அதுக்கு ஒன்றும் பூஜையெல்லாம் பூஜை பண்ணுற மூர்த்தி வந்து சர்வஜன் சர்வேஸ்வரன் சர்வாதிஷ்டாதாதா சர்வாந்தரியாமி சகல கல்யாண குணகண நிலையாக அது வந்து இது பூஜைக்கு உரியவர் பூஜை என்ன பண்ண வேண்டாம் இங்கே புரிஞ்சுக்கிறதும் இங்கே நம்ம படிக்கிற நம்ம பார்க்குற கடவுள் என்னது பாரதியார் சொன்ன மாதிரி குறி குணம் ஏதும் இல்லாதவன் உருவம் இல்லாதவன் அரூபம் சைத்தன்ய நான் அந்த சைத்தன்யம் யூஸ் பண்ணலை பிரஜானம் பிரம்ம அதை புரிஞ்சிக்கணும் இங்க வந்து உபநிஷத்தில் வந்து இங்கே ரிச்சுவல் எல்லாம் கிடையாது அதாவது உண்மையான மனநிறைவை அடைவதற்கு நிறைவை உணர்வதற்கு எந்த ஜபமோ எந்த பாராயணமோ ஒன்றும் கிடையாது இது மானசம் கர்மா வாச்சிக்கம் கர்மா காய்கம் கர்மா கிடையாது புத்தியை மாற்ற உபயோகப்படுத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடறோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினது சப்கான்ஷியஸ் லெவலில் போகணும் அதுக்கு சாதனங்கள்லாம் இருக்கு ஆகா இங்கே வேலையே என்னென்னா ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் இந்த உபனிஷத்தை நாம் ஸ்ரவணம் பண்ணுறோம் என்னதான் கேனோ உபனிஷத்தில் மையக்கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வமிகி